அழப்பதையும் நிருப்பதையும் குறைவாக ஆக்க வேண்டாம் என்று அல்லாஹத்தாலா சொன்னார் குறைவாக ஆக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டால் அதோடு நின்று அப்ப நிரப்பமாக செய்ய வேண்டும் இல்லையா அதுக்குள்ளே இருக்குது இருந்தாலும் வெளிப்படுத்தி அல்லாஹால தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் அலி இஸ்லாமர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய சமுதாயத்தினரே மிக்கியால பில்கிஸ்தி அளப்பதையும் நிருப்பதையும் நீங்கள் நிறைவாக செய்யுங்கள் நியாயமான முறையிலே பில்கிறிஸ்து நியாயமான முறையிலே அளப்பதையும் நிறுப்பதையும் செய்யுங்கள் சரியாக நிறுத்துக் கொடுங்க சரியாக அளந்து கொடுங்க கிறிஸ்து என்று சொன்னால் நீதமான முறையில் என்றால் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர குறைவுபடுத்திவிடக்கூடாது சொன்னார்கள் ஜின் வர்ஜென்பதாக ஒரு வாசகத்தை சுருக்கமான ஒரு வார்த்தை சொல்லுகின்றார் வியாபாரிகளுக்கு நிறுத்து கொடு கொஞ்சம் அதிகமாக கொடு தராசு பிடிச்சா அப்படின்னு சொன்னால் நேராக நின்றுச்சு ஒரு கிலோ கல் வைக்கிறார் ஒரு கிலோ சரக்கு ஒரு பொருளை போடுறார் ஒரு கிலோ பொருள் ஒரு கிலோ கல் இருக்குது நேராக தராசு முள் நேராக இருக்குது இது கிஸ்து என்று சொல்லலாம் இருந்தாலும் அந்த கிஸ்து என்பது நியாயம் என்பது சரியாக வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருள் இருக்கக்கூடிய பக்கமாக கொஞ்சம் அதிகமாக அந்த முள் சாய வேண்டும் அதுதான் வர்ஜிய என்பதனுடைய வர்க்கம் ஜின் நிறுத்து கொடு கொஞ்சம் சாய விடு அந்த முல்லை சாய விடு என்று ரசூல்லாம் சொன்னார்கள் இங்க கிறிஸ்து என்ற வார்த்தையின் மூலமாக குறிப்பிடுகின்றான் என்று விளக்குகின்றார்கள் தர அதாவது அளப்பதையும் நிறுப்பதையும் நிறைவாக செய்யுங்கள் நீதியாக இப்படி குறைவாக நிறுத்திக் கொடுத்து அதிலிருந்து பணம் சம்பாதிச்சு அதை சாப்பிட்டு விட்டு தொழுகிறார் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது துவா கேட்குறா துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஹஜ்ஜு செய்கிறார் ஹஜ்ஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஜக்காத் கொடுக்குறாரு ஜகாத் ஏற்று மாட்டாது தான தர்மங்கள் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது எதுவுமே ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது ஏன்னா ரசூல்லாய் சல்லாம் தான தர்மையை பற்றி சொல்லும் இன்னல்லா தையீப் லா அக்மூல் இல்லா தையீபா அல்லாஹால பரிசுத்தமானவன் பரிசுத்தமான பொருளை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான் அது அல்லாத ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதனால் இதுவெல்லாம் நபி ஷாஹிப் அலையாம் அவர்கள் மக்களுக்கு சொல்லுவது உலக மக்கள் அனைவருக்கும் படிப்பினையாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்பதற்காக அல்லாஹல சொல்லி காட்டுகின்றார் சரி நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்று ஒரு நிபந்தனையை போடுகின்றார்கள் மூமீன்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய அந்த நிரந்தரமான பொருள் இருக்கின்றது அதுதான் சிறந்தது அல்லா இடத்திலும் கிடைக்கல சட்டப்படி நடந்து ரசூருடைய சட்டப்படி நடந்து சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருள்தான் உங்களுக்கு சிறந்தது என்பதை நீங்கள் விளங்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் ஒமா ஆனா அழைக்கும் வெஹபீல் அடுத்து சொன்னார்கள் ஷோஹிப் அலை இஸ்லாம் அவர்கள் இந்த சொல்ற வேலை மட்டும்தான் எனக்கு நீங்க ஹலால் செய்கிறீங்களா ஹராம செய்கிறீங்களா எப்படி சம்பாதிக்கிறீங்க அப்படி கடையில எல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் பார்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு கிடையாது சொல்ல வேண்டிய பொறுப்பு தான் என்னுடையது ஒமா ஆனா அழைக்கும் நான் உங்களின் மீது பாதுகாப்பாளனாக இல்லை நான் பாதுகாப்பாளன் அல்ல உங்களை கண்காணிச்சிக்கலாம் நீங்க அளவுல நிர நிரப்பமாக அளக்கிறீங்களா குறைச்சி அள்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு முடியாது பார்த்துகிட்டு இருக்கிறவங்க கூடாது அந்த வேலை எனக்கு உள்ளதல்ல என்னுடைய வேலை சொல்ல வேண்டியது என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் அழைக்கும் நான் உங்களின் மீது பாதுகாப்பாளனாக இல்லை கண்காணிப்பாளனாக இல்லை நீங்க நல்லது செய்யறீங்களா கெட்டது செய்யறீங்களா அல்ல உங்களுக்கு தண்டனை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படிங்கிறதெல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலை எனக்கு இல்லை என்று ஷோஹிபலே இஸ்வாம் அவர்கள் தங்களுடைய மக்களிடத்தை இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள் சொன்னார்கள் இதெல்லாம் சொன்ன பின்னால் நல்லா தான் சொல்கிறாரு சரி கேட்டுக்குவோம் அப்படின்னு நான் சொன்னாங்க அப்படியெல்லாம் சொன்னால் தான் வேலையே இல்லை அப்புறம் லேசாக முடிஞ்சு போயிருமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலு அவர்கள் சொன்னார்கள் யா ஷாயிம் அ சலா தூக்க தகுமுறுக்க மா யூது ஆ ரெண்டு விஷயத்த சொன்னாங்க முதல்ல அல்லாஹ் மட்டுமே வணங்கணும் அப்படின்னு ஒன்று அல்லா அல்லாத பொருளை வணங்கக்கூடாது அது ஒரு சட்டம் ரெண்டாவது அளவு நிறுவையில் குறைவு செய்யாதீங்க ரெண்டு சட்டம் சொன்னாங்க இப்போ ரெண்டுக்கு பதில் சொல்கிறாங்க அவங்க யா ஷோய் மசலாத்துக்கு தகுமுறுக்கா அண்ணன் மா யூதா பாவனா எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி கொண்டிருந்தவற்றை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று உம்முடைய தொழுகை உமக்கு ஏவுகிறதா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஷோய்மலேஸ்லாம் அதிகமாக தொழுவாங்க ஜனங்கள் எப்போ பார்த்தாலும் பார்க்குற நேரத்திலலாம் ஷோய்மலேஸ்லாம் தொழுது கொண்டிருப்பார்கள் அதனால் இது ரொம்ப அதிகமாக தொழுகிறவர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்குவாங்க அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு வாசகமே இருக்கிறது சோஹிப் அலையாம அவர்களை பத்தி நபிமார்களே ரொம்ப அதிகமாக தொழக்கூடியவர் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சிறப்பை அல்லாத்தால தனிச்சிறப்பை வைத்திருந்தார் ஹசூசியத் ஷோஹிம் அலையாமல் அதிகமாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால அவங்க கேட்கறாங்க சொல்றாங்க அ சலாத்துக்க தகுமுறுக்க தொழுகை உங்களுக்கு ஏவுகிறதா அந் நத்துருக்க மா யாபுதா எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி கொண்டிருந்த ஒன்றை நாங்கள் விட்டு வேண்டும் என்று உங்களுடைய தொழுகை உங்களுக்கு ஏவுகின்றதா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் தொழுகிறீங்களா அந்த தொழுகை தான் சொல்லிச்சா நாங்கள்லாம் அந்த நீங்கள் வந் நாங்கள் வணங்கக்கூடியதெல்லாம் விட்டுறணும் அல்லாத மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு அதாவது இது சொல்கிறது பரிகாசமாக அர்த்தம் என்ன நிறையா தொழுகிறீங்களா அவங்க தொழுகை தான் சொல்லிச்சு போல் இருக்கு அப்படி அப்படிங்கிற கிண்டலாக சொல்கிறாங்க அவங்க அல்லது தொழுகைதான் உங்களுக்கு ஏவுகின்றதா என்று சொன்னால் தொழுகையை கொண்டு கருத்து தீன் மார்க்கம் உங்களுடைய மார்க்கம் இப்படி ஏவுகிறதா சொல்லி காட்டுகின்றதா கட்டளையிடுகின்றதா என்று அவர்கள் கேட்டாரு சொன்னாங்க பாருங்க அதுக்கு பதில் சொல்றாங்க சொல்றாங்க எங்களுடைய பொருளிலே பொருள்களிலே நாங்கள் விரும்பியதை நாங்கள் செய்ய செய்ய வேண்டும் செய்வோம் என்பதையும் அந்த தொழுகை தடுக்கின்றதா ஔ அந்ஃபா லி அம்பாலினா மானஷா எங்களுடைய பொருள்களிலே நாங்கள் விரும்பியதை நாங்கள் செய்வதற்கு உங்களுடைய தொழுகை தடை செய்கின்றதா அப்படின்னு கேட்குறாங்க நான் சம்பாதிக்கிறேன் சொல்கிறாங்களே செலவர் நான் சம்பாதிக்கிறேன் நான் செலவு பண்ணுறேன் நீ யார் என்ன கேட்குறதுக்கு என்னங்க இந்த மாதிரிலாம் இஸ்ராஃபா செலவு பண்ணாதீங்க ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் செலவு பண்ணுறேன் நீ யார் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா மாதிரி கேட்கறாங்க நாங்கள் சம்பாதிக்கிறோம் நாங்கள் செலவு பண்ணுறோம் நீ என்ன கேட்கறது அப்படின்னு சொல்கிறாரு அதத்தான் உடைய தொழுகை இப்படி ஏவுகின்றதா நாங்கள் விரும்பியவாறு எங்களுடைய பொருளிலே நாங்கள் செய்வதற்கு உம்முடைய தொழுகை தடை செய்கின்றதா ஏவுகின்றதா என்று கேட்கின்ற அப்ப நாங்கள் சம்பாதிக்கிறோம் நாங்கள் செலவு பண்றோம் நீ கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன சொல்லிட்டு என்று ஒரு வாசகத்தை சொல்ல நிச்சயமாக நீர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ரொம்ப பொறுமையான ஆள் இது கிண்டலாக சொல்றாங்க ப பரிகாசமாக சொல்ற இவர் ரொம்ப பொறுமையான ஆள்ப்பா என்ன செஞ்சாலும் ஒருத்தர் ஒன்னும் கேட்டுக்கவே மாட்டார் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கிண்டலாக சொல்ற அது மாதிரி சொல்றாங்க என்னக்கா அந்த ஹலீம் ரொம்ப சாந்தமானவர் ரொம்ப பொறுமையானவர் ஆர் ரஷீத் நேர்வழி உள்ளவர் நேர் வழியில் நடக்கக்கூடியவர் நீர் அதனால உங்களுக்கு நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி சாந்தமாக பொறுமையா இருக்கிறதா நேர்வழியில் போறதோ அதெல்லாம் நமக்கு பிடிக்காது என்று சொல்லுகின்றார் அல்லது அந்தல் இது வந்து கிண்டலாக சொன்னார்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த அர்த்தம் நேரடியாக ஹலீமுக்கு இந்த அர்த்தம் தான் அரபியில் ரஷீதுக்கும் அந்த அர்த்தம் இப்போ சொன்ன அர்த்தம் தான் ஹலீம்னா ரொம்ப சாந்த சாந்தமானவர் அர் ரஷீத் அப்படின்னு சொன்னால் நேர்மையாளர் நேர்வழி நடக்கக்கூடியவர் என்பதாக பொருளார் இந்த அர்த்தம் அல்லது அல் ஹலீமுர் ரஷீத் என்ற அந்த ஹலீம் ரஷீத் என்ற வார்த்தைக்கு அவர்களுடைய பாஷையில் அவங்களுடைய பாஷையில் ஒரு அர்த்தம் இருந்துச்சான் அந்த அர்த்தப்படிக்கு சொன்னார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு அந்த அர்த்தம் என்னன்னு கேட்டா அஸ் சஃபீஹ் அல் மடையன் ஹலீம் என்பதற்கு மடையன் என்பதாகவும் ரஷீத் என்பதற்கு சஃபீஹ் அதுக்கும் ரொம்ப அதாவது குறை மந்த உள்ளவன் மந்த உள்ளவன் என்ற அர்த்தம் இருக்கின்றது அந்த அர்த்தத்தில் சொன்னார்கள் என்பதாகவும் மதியனுடைய அந்த நாட்டுடைய அகராதியிலே அந்த பாஷையிலே அல் ஹலீம் ரஷீத் என்பதற்கு அல் அஹமுக்கும் சபீ என்பதாக அர்த்தம் சொல்லப்பட்டு இருக்கிறது சொல்றாங்க என்ற அரபி வார்த்தையில் சொன்னால் ரொம்ப பொறுமையாளர் சாந்தமானவர் அர் ரஷீத் நேர்மையானவர் ஷோஹிப் அலை இஸ்லாம் அவர்கள் அப்படி இருக்கிறாங்க நீங்க இப்படி பிடிக்காது அங்க முதல்ல சொன்ன அந்த லூத் அலை சம்பவத்தில் சொன்னாங்கல்ல நீங்க வந்து ரொம்ப நேர்மையான ஆளு ரொம்ப பத்தினித்தனமான ஆள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது என்று அவங்க சொன்னாங்க அதே மாதிரி இங்கேயும் சொல்கிறாங்க ஷோஹேபு அலி இஸ்லாத்துடைய கோமுகள் சோபே அல்லாம் அவர்களிடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள் இங்கே ஒரு கருத்தை நாம் விளங்க வேண்டும் அதாவது பொருள் சம்பாதிப்பது நம்முடைய உழைப்பின் மூலமாக அறிவின் மூலமாக நம்முடைய திறமையின் மூலமாக இருந்தாலும் கூட வெளித்தோற்றத்தில் நல்லா தான் கொடுக்குறான் மனிதனுடைய திறமையிலேயோ அறிவிலையோ சம்பாதிப்பது கிடையாது மனிதன் வெளித்தோட்டத்தை என்ன நினைக்கிறான்னு கேட்டால் நான் ரொம்ப அறிவாக சிந்தித்து பார்த்தேன் சிந்தித்து செயல்பட்டேன் ரொம்ப திறமையாக செயல்பட்டேன் அதிகமாக உழைச்சேன் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் உழைப்பு இருந்தது அதன் காரணமாக இவ்வளவு பொருள் சேர்த்தேன் என்று மனிதன் சொல்லிக் கொள்ளுகின்றான் பொதுவாக எல்லாருமே வெளித்தோட்டத்தில் அப்படித்தான் சொல்லுவோம் அப்படி இருந்தாலும் கூட அந்த பொரு அல்லாஹத்தாலின் மூலமாக மனிதன் கொடுக்கப்பட்டதை அல்லாஹ் எப்படி சொன்னாலும் அப்படித்தான் செய்ய வேண்டுமே தவிர அல்லாத முறையில் அதை செய்யக்கூடாது என்பதையும் அல்லாஹால இந்த வாசகத்தின் மூலம் நமக்கு விளக்கி தருகின்றன பொதுவாக ஒரு விஷயம் சொல்லப்படும் தமிழில் சொல்லுவாங்க அதாவது பொருளுடைய வகையில் பொருளுடைய விஷயத்தில் மனிதர்கள் நான்கு வகையானவர்கள் என்பதாக சொல்லுவேன் நான்கு வகையார்கள் ஒரு மனிதன் சொல்றான் என்னுடைய பொருள் என்னுடையது உன்னுடைய பொருளும் என்னுடையது அப்படின்னு சொன்னான்னு வச்சிங்க இவன் எப்படி உன்னுடைய பொருள் உன்னுடையது என்னுடைய பொருள் என்னுடையது உன்னுடைய பொருளும் என்னுடையது இவனுக்கு பேர் அதர்மன் தர்மம் இல்லாதவங்க நியாயம் இல்லாத இன்னொருத்தன் சொல்கிறான் இன்னொரு வகையில் ஒருத்தன் சொல்கிறான் எப்படி என்னுடைய பொருள் என்னுடையது உன்னுடைய பொருள் உன்னுடையது ஓம்பொருள் நீ வச்சுக்க என் பொருள் நான் வச்சுக்கிறேன் இவன் மத்திமன் என்பதாக சொல்லுவார்கள் என் நடுநிலையான ஒன்றும் பிரச்சனையே இல்லை என் பொருள் என்ட்ட ஓன் பொருள் எண்ட போச்சு முடிஞ்சு போச்சு இன்னொருத்தன் சொல்கிறான் உன்னுடைய பொருள் உன்னுடையது என்னுடைய பொருளும் உன்னுடையது அப்படிங்கிறான் இவன் தருமன் ரொம்ப தர்மகருத்தாக ஏன் பொருளும் உன் பொருள் தான்ப்பா எப்போ கேட்குறே கொடுக்குறேன் என்ன வேணாலும் செஞ்சுக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு வச்சுங்க இவன் தருமன் என்றுதான் நியாயமான அல்லது உத்தமன் ரொம்ப உத்தமமான மனிதனமே இன்னொருத்தன் இருக்கிறான் மூணு அல்லாத இன்னொன்று என்ன வரும் இன்னொருத்தன் சொல்கிறான் என்னுடைய பொருளும் என்னுடையதல்ல உன்னுடைய பொருளும் உன்னுடையது அல்ல அப்படிங்கிறான் எல்லாம் அல்லவோடது இறைவனுடைய இது இவன் ஞானி ஞானம் பெற்றவன் இவன் அப்படின்னு சொல்லப்படும் தமிழில் அதுபோல் ஒரு மூமினான மனிதர் என்ன நினைக்கிறேன்னு கேட்டால் எனக்கு கொடுக்கப்பட்ட பொருள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் என்னுடையதல்ல அது அல்லாஹுடையது என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் என்னுடையதல்ல அல்லாஹின் அருளால் கிடைத்தது அல்லாஹுதான் எனக்கு கொடுத்து வைத்திருக்கின்ற அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கின்றான் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அந்த பொருளால் எந்த பிரச்சனையும் வராது அது இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பிரச்சனை வராது இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லாவிட்ட இருந்தால் செலவு செய்வார் இல்லை அடிச்சு மாதிரி இருந்துருவார் ரவுல அப்துல் கார் ஜீலாணி குதர்சுல்லா சி ரஹ் வந்து சொன்னாங்களா இல்லையா அது மாதிரி பல தர சொல்லியிருக்கிறோம் கப்பல் கடைசி நல காலத்தில் கப்பலில் சரக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க கப்பல் சொந்தமாக இருந்துச்சு அவங்களுக்கு கப்பல் போயிட்டு இருந்துச்சு ஒருத்தர் வந்து சொன்னார் அவங்க தங்களுடைய ஹான்காவில் இருக்கிறாங்க மதரசாவில் இருக்காங்க அல் மதரசத்துள் இஸ்லாமியா அப்படின்னு ஒரு நிறைய மதர்சா வச்சு நடத்தினாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் படித்தாங்க அதில் பத்தாயிரம் மாணவர்கள் இருந்தாங்க வந்து சொன்னாங்க சரக்கு அனுப்பியிருந்தாங்க வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு உங்கள் சரக்கு போன அந்த கப்பல் வந்து கவிழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அலமது இல்லா சொன்னாங்க எல்லா ஓகே எல்லா கப்பல் போச்சுன்னா என்ன கப்பலே போனாலும் கையை வச்சு கன்னத்தில் கை வைக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்திலே கை வைக்காதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கப்பலே போச்சு அலம் சரிதான் போயிடுச்சு அலமது சொன்னாங்க அவரே கொஞ்சம் நேரம் பொறுத்து மறுபடியும் வந்து சொன்னார் சொன்னவரே இல்லை இல்லை உங்கள் கப்பல் கவிழ்ந்து போகலை அது தப்பிச்சுக்கிச்சு புயல்லேருந்து தப்பிச்சு அது வந்து கரை சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பவும் அலமது சொன்னாங்க நல்லா ஓகே எல்லா போகணும் சொல்லி பக்கத்தில் இருந்தால் கேட்டாங்க என்ன ஆதரத்து ரெண்டுக்குமே அலமதுல்லா சொல்கிறீங்க என்ன விஷயம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னா கப்பல் போச்சு நஷ்டமாக போச்சு அப்பவும் அலமது கப்பல் வந்துருச்சு அப்பவும் அலமது இல்லா அப்போ என்ன விளங்கினாங்க அப்படின்னு கேட்டால் கூட இருந்தவங்க சரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது லசுல்லா செலவாசலம் சொல்லி கொடுத்தாங்க அல்ஹமதுல்லாஹ் அலாக்குல்லி ஹால் என்று ஒரு மூமின்னு சொல்ல வேண்டும் நஷ்டம் ஏற்பட்டாலும் லாபம் ஏற்பட்டாலும் சரி எல்லா நிலைகளிலும் அந்த மனிதன் அலமதுல்லா அல்லாவுக்கு தான் போக அனைத்துன்னு சொல்ல வேண்டும் ஒரு குழந்தை பிறந்துச்சு அலமது குழந்தை மவுத்தா போச்சு அலமதுல்லா ரெண்டுக்கும் அலமதுல்லா தான் சொல்லணும் அதான் அலாக்குல்லி ஹால் அப்படிங்கிறது அது முதல்ல சொன்னது சரி அதாவது ரெண்டாவது சொன்னது சரி முதல்ல சொன்னது அலமதுல்லா அலாக்குல்லி ஹால்னு சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் தெரிஞ்சிச்சு ஜனங்களுடைய ஒரு முகபாவம் அவங்களுடைய அறிகுறி அதனால அப்துல் கவிழ்ந்து கல்பை பார்த்தேன் அந்த கல்பு எந்த விதமான சலனமும் இல்லாமல் அப்படியே இருந்தது முதல்ல எப்படி இருந்துச்சா இவர் சொல்றதுக்கு முன்னால் கல்பு எப்படி இருந்துச்சு நிம்மதியா அமைதியா அதே மாதிரி இருந்தது என்னுடைய கல்பு எந்த விதமான ஊசாட்டம் இல்லாமல் சலனம் இல்லாமல் இருந்ததற்காக வேண்டி அலமதுல்லா என்னுடைய கல்வை அப்படியே வச்சு அல்லாஹத்தாலாவுக்கு எல்லா போ அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் இவர் வந்து சொன்னார் கப்பல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னார் அப்போவும் என்னுடைய கல்பை பார்த்தேன் முதல்ல இருந்த மாதிரியே இருந்துச்சு அது இது மகிழ்ச்சியோ அதில் வந்து அதெல்லாம் ஒன்றும் ஏற்படலை கல்வில மாற்றமே ஏற்படலை ஏன்னா கல்பை பார்க்கக்கூடிய ஆற்றல் ஒரு மூமினுக்கு உண்டு அவர் சரியான மூமினாக இருந்தார் பார்க்கலாம் தெளிவாக இருந்தான்னு வச்சுக்கோங்க எந்த விதமான பாவங்கள் செய்யாமல் தீமைகள் இல்லாமல் கெட்ட குணம் இல்லாமல் நல்லதையே செய்யக்கூடிய ஒரு பக்குவம் உடையவர்களாக இருந்தால் கொஞ்சம் கண்ணை மூடிகிட்டு அப்படி கல்வை பாருங்கள் கல்பு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் இது நிறையா பழக்கத்தில் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய மனிதர்களையும் பார்த்துருக்கோம் அது மாதிரி அவங்க ஞானம் மிகப்பெரிய ஞானம் பெற்றவர் அப்துல் காரி ஜீலானி அவர்கள் கல்வை பார்த்தேன் அது அப்படியே இருந்தது அதனால் அலமதுல்லான்னு சொன்னேன் இந்த கப்பலுக்காக அப்படி போனது வந்ததுக்காகலாம் அலமதுல்லா சொல்லலை அப்படின்னு சொன்னி சொன்னேன் அது மாதிரி ஒரு மூவினான மனிதர் எந்த பொருள் சம்பாதித்தாலும் சரி எவ்வளவு கிடைத்தாலும் சரி அதுபோல அல்லாவுக்கு சொந்தமானது என்று விளங்க வேண்டும் அதே அல்லாஹத்தாலே அலி இஸ்லாமர்கள் சொல்லுவதா அந்த மக்கள் சொன்னார்கள் எப்படி நாங்கள் விரும்புவதை எங்களுடைய பொருளிலே நாங்கள் செய்வதற்கு உங்களுடைய தொழுகை செய்யறதா அப்படின்னு கேட்கிறாரு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அவங்க இன்னைக்கு ஹலீம் ரஷீத் என்பதாக அவர்களை பரிகசித்து சொன்னார்கள் சம்பவத்திலிருந்து மூவி நானவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்கானபடியும் அல்லாஹ் தலா இதனை சொல்லித் தருகின்றார் அத்தகைய நல்ல தன்மைகள் என் மனுவிற்கும் اما بعد வநஷஹா ரூ அர்சலிஹராஜா கலாமீம் قال يا قوم ارأيتم إن كنت على بينه من ربي ورزقني منه رزقا حسنا وما اريد ان وما اريد ان اخالفكم الى ما انหاكم عنه ان اريد الا اصلاح ما استطعت وما توفيقي الا بالله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 قالوا يا شعيب ما نلقىك كثيرًا مما تقول وإنا لنراك فينا ضعيفًا ولولا رحمتك لرجمناك وما أنت علينا بعزيز قال يا قوم يا رحمتي أعذ عليكم من الله واتخذتموه وراءكم ظهر يا إن ربي بما تعملون محيط சதகல்லா கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹாலாவுடைய கிருபையால் அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது காலையா கோமி ஷாஹிப் அலை இஸ்லாமர்கள் சொன்னார்கள் என்னுடைய சமுதாயத்தினரே அரைத்தும் நீங்கள் எனக்கு தெரிவியுங்கள் பார்க்கலாம் இங்குந்தாலா பையினத்தின் மிர்ரப்பி என்னுடைய ரப்பிடத்திலிருந்து வந்துள்ள தெளிவான ஆதாரத்தின் மீது நான் இருக்க வ ரசனி மின்ஹுஹன் ஹசனா அவன் எனக்கு தன் புறத்திலிருந்து ஹலாலான அழகான உணவையும் வழங்கி இருக்க நான் உங்களுக்கு மோசடி செய்வேனா நீங்கள் செய்கின்ற மாதிரி நான் அளவு நிறுவையிலே குறைவு செய்வேனா என்று அவர் மக்களிடத்திலே சொன்னார் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றார் ஷாயிப் அலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த சமுதாயத்தினர் நல்ல வசதி படைத்தவர்களாக இருந்ததுடன் வியாபாரிகளாக இருந்த அவர்கள் அளப்பதிலும் நிருப்பி மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் பிறரிடத்திலிருந்து பொருட்களை அளந்து நிறுத்து வாங்கும் பொழுது தனியாக அதற்குரிய படிகளை கற்களை வைத்து அதிகமாக வாங்கி கொள்ளுவார்கள் இவர்கள் அடுத்தவருக்கு கொடுக்கும் பொழுது அளவு நீர்வையிலே குறைவு செய்வார்கள் இது மிகப்பெரிய துரோகமாகும் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல படைத்தவனுக்கும் செய்யக்கூடிய துராகமாகும் இவர்கள் அளந்து நிறுத்து கொடுப்பதை குறைவு செய்வதால் படைத்தவனுக்கு என்ன நஷ்டம் வந்து போகின்றது அல்லாஹ்வுக்கு என்ன நஷ்டம் வந்து விடப்போகிறது என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான் வ இதா கில் தும் பில் குஸ்தாசில் முஸ்தீம் நீங்கள் நிறுத்து கொடுத்தால் சரியான தராசில் நிறுத்து கொடுங்கள் என்பதாக அளந்து கொடுத்தால் ஹவுஃபுல் கை லவல் மீசான் அளப்பதையும் நிருப்பதையும் நிரப்பமாக செய்யுங்கள் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான் அல்லாஹுடைய கட்டளைக்கு இவர்கள் மாற்றம் செய்கின்றார்கள் அந்த மாற்றம் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய மோசடியாகும் அல்லாவுடைய சட்டத்திற்கு மாற்றம் செய்வது அல்லாஹ் சொன்ன சொல்லுக்கு மாற்றம் செய்வது அவனுக்கே மோசடி செய்வதாக அமையும் ஆக மக்களை ஏமாற்றுவது அல்லாஹுவை ஏமாற்றுவதாகும் அல்லாகுவை இவர்கள் ஏமாற்ற முடியாது இருந்தாலும் அல்லாஹுடைய சொல்லுக்கு மாற்றம் செய்வதின் காரணமாக இவர்கள் தங்களுக்கு தாங்களை கேடுகளை விளைவித்துக் கொள்ளுகின்றார்கள் என்பதாக பொருளாகும் நீங்கள் இப்படியெல்லாம் செய்கின்றீர்கள் அளவு நிறவையிலே குறைவி குறைவு செய்கின்றீர்கள் நான் அப்படி செய்ய நான் என்னுடைய ரப்பிடத்திலிருந்து வந்துள்ள தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கின்றேன் உங்களுக்கு அந்த ஆதாரங்களை சொல்லியும் காட்டுகின்றேன் நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்வது கடமையாக இருக்க நீங்கள் அதை புறக்கணிக்கிறீர்கள் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லி காட்டுங்கள் பார்க்கலாம் நாங்கள் செய்வது சரிதான் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ற கருத்திலே அல்லாஹத்தாலா யா கோமி அராய்த்தும் எனக்கு நீங்கள் தெரிவியுங்கள் என்ற வாசகத்தின் மூலமாக அல்லாஹ குறிப்பிடுகின்றார் நபி ஷோஹிப் அலேஸ்லாம் அவர்களும் வியாபாரியாக இருந்தார்கள் மிக நேர்மையாக வியாபாரம் செய்தார்கள் நிறைய பொருள்களையும் அல்லாஹாலா பொருள் வசதியையும் அல்லாஹாலா அவர்களுக்கு தந்திருந்தான் நபிமார்களிலே ஒரு சில குறிப்பிட்ட நபிமார்கள் பொருளாதார வசதி அடைந்தவர்களாக வசதி பெற்றவர்களாக இருந்தார்கள் அதில் ஷோஹிப் அலேஸ்லாம் அவர்களும் ஒருவர் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது வியாபாரத்தின் மூலமாக நல்ல பொருள் ஈட்டிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய கவுமகளுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் நீங்கள் செய்வதை போன்றுதான் நானும் வியாபாரம் செய்கின்றேன் ஆனால் நீங்கள் அளவு நிறுவையிலே மோசடி செய்கின்றீர்கள் என்னை பாருங்கள் நான் அளவு நிறுவையிலே மோசடி செய்வது கிடையாது நிரப்பமாக வழங்கி கொண்டிருக்கின்றேன் எனக்கு அல்லாஹாலா அதன் மூலமாக ஹலாலான உணவை தந்து கொண்டிருக்கின்றான் வர் ரசி மின் ஹோ ரிஸ்கன் ஹசனா உணவு ஹலாலான உணவுக்கு பெயர் அழகான உணவு என்று அல்லாஹத்தாலா இங்கே குறிப்பிடுகின்றார் அவர் மனிதர் ஹலாலான முறையிலே சம்பாதித்து சாப்பிட்டால் அவருடைய வாழ்க்கை அழகாக இருக்கும் என்பதை அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றான் அவருடைய கல்பு இதயம் மிக அழகாக இருக்கும் அவருடன் சேர்ந்த மற்றவர்களெல்லாம் அழகான முறையில் வாழக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹாலா உருவாக்கி தந்து விடுவான் ஏனென்றால் ஒரு குடும்பம் என்று சொன்னால் குடும்பத்திலே தலைவராக இருக்கக்கூடியவர் சம்பாதிக்கின்றார் அவருடைய சம்பாத்தியம் நேர்மையானதாக சரியானதாக நியாயமானதாக தான் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே சரியாக நியாயமானவர்களாக நேர்மையானவர்களாக இருக்க முடியும் இவர் சம்பாதித்து மற்றவர்கள் சாப்பிடுவதின் காரணமாக தவறான முறையில சம்பாதித்துவிட்டால் அந்த தவறுடைய விளைவு மற்ற எல்லாரையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதும் இதனுடைய விளக்கமாகும் ஏன்னா ரசஹனி மின் ஹூ ரிசன் ஹசனா அவன் தன் புறத்திலிருந்து எனக்கு அலாலான உணவை தருகின்றான் என்று அல்லா அல்லாஹ் சொல்லுகின்றான் ஷோஹேப் அலி இஸ்லாமர்கள் சொல்லுவதாக அப்போ பொருள் வழங்கப்படுவது அல்லாஹு தாலாவின் புறத்தில் இருந்துதான் அவனிடத்தில் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகின்றார்கள் இன்னும் சொன்னார்கள் தங்களுடைய கோபங்களை பார்த்து வமா உரியது அன் உஹாலிபக்கும் இலாமா அன்ஹாக்கும் நான்கு எதை விட்டும் உங்களை நான் தடுக்கின்றேனோ அந்த விஷயத்தில் அதன் பக்கம் உங்களுக்கு மாற்றமான மாற்றமானவனாக நான் இருக்க விரும்பவில்லை உங்களுக்கு மாறு செய்யக்கூடிய நிலையை நான் நாடவில்லை என்பதாக குறிப்பிட்டார்கள் எதை நான் சொல்லுகின்றேனோ அதை செய்வேன் எதை வேண்டாம் என்று உங்களுக்கு நான் தடை செய்கின்றேனோ அதை நானும் விட்டு விடுவேன் உங்களுக்கு ஒன்றை சொல்லிவிட்டு நான் வேறொன்றை செய்ய மாட்டேன் உங்களுக்கு சொன்னதை நான் விட்டுவிட மாட்டேன் உங்களுக்கு தடை செய்ததை நான் செய்துவிட மாட்டேன் நான் எப்படி சொல்லுகின்றேனோ உங்களுக்கு அதே போன்று நானும் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்து கொள்வேன் என்று குறிப்பிடுகின்றார்கள் இது பொதுவாக உபதேசிக்கின்ற மக்களுக்குரிய பொதுவான சட்டமாகும் யார் யார் மக்களுக்கு உபதேசம் செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் எதை உபதேசிக்கின்றார்களோ அந்த நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எந்த தீமையான காரியங்களை விட்டும் மக்களை தடுக்கின்றார்களோ அதைவிட்டும் தாங்களும் தவிர்ந்து கொண்டிருக்க வேண்டும் விலகி கொண்டிருக்க வேண்டும் ஷோஹிப் அலையஸ்லாமர்கள் அப்படி தாங்கள் இருப்பதாக தங்களுடைய கௌமுகிடத்தில் சொல்லுகின்றார்கள் ஏன்னா உங்களைப் போலவே என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க நீங்கள் அளவு நிறுவகளை குறைவு செய்கின்றீர்கள் மோசடி செய்கின்றீர்கள் பலவிதமான தப்பும் தவறும் செய்கின்றீர்கள் கொள்ளையடிக்கின்றீர்கள் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் எதை விட்டு உங்களை நான் தடுக்கின்றேனோ அந்த அந்த விஷயத்தின் பக்கம் உங்களுக்கு மாற்றமாக நான் நடக்க விரும்பவில்லை ஒமா உரீது அன் உஹாரிப்புக்கும் உங்களுக்கு மாற்றம் செய்ய நான் விரும்பவில்லை என் உரியது இல்லல்லிஸ்லாக நான் என்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக சீர்திருத்தமான வாழ்க்கையை தவிர வேறு எதையும் நான் நாடவில்லை மஸ்தாச்சு என்னால் முடிந்த அளவுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு இஸ்லாகான வாழ்க்கை சீரான சிறப்பான வாழ்க்கையை தவிர இஸ்லாக செய்வதை தவிர வேறு எதையும் நான் விரும்பவில்லை என்னால் முடிந்த அளவுக்கு என்று சொன்னால் என்னால் எந்த அளவுக்கு என்னுடைய சக்தியை பயன்படுத்தி உங்களுக்கு சொல்ல முடியுமோ உங்களை சீர்திருத்துவதற்காகவே உள்ள வழிமுறைகளை நான் உங்களிடத்தில் சொல்லி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லி காட்டி கொண்டிருக்கின்றேன் என்னால் முடிந்த அளவு என்பது நான் இபிலாக செய்வதுதான் அதாவது தமிழியாக செய்வது எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு எத்தி வைப்பதுதான் அதுதான் என்னால் முடிந்த விஷயம் உங்களை இஜிபார் செய்வது ஜபுர் செய்வது வற்புறுத்துவது என்பது எனக்கு முடியாத காரியம் அது எனக்கு சொல்லப்படவில்லை ஒரு ஒருவரை வற்புறுத்தி உங்களை வற்புறுத்தி நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடிய சட்டம் எனக்கு கிடையாது எனக்கு வேலை என்னவென்று சொன்னால் எதை அல்லாஹ் எனக்கு சொன்னாலும் அதை உங்களிடத்திலே தெரியப்படுத்தி விடுவது அவ்வளவுதான் அந்த தெரியப்படுத்துவதிலே எந்த அளவுக்கு என என்னுடைய சக்தியை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நான் பயன்படுத்துகின்றேன் இங்கே ஒரு கருத்தை அல்லாஹத்தால் தெரியப்படுத்துகின்றான் மஸ்தாத்து என்ற வாசகத்தின் மூலமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒருவர் செய்ய செய்யக்கூடிய ஒருவர் நான் சொல்லிவிட்டேன் என் வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சொல்ல வேண்டியதுதான் கடமை அதை போய் வலியுறுத்தி நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் பல்வேறு விதமான உபாயங்களை கையாள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுவதும் கூடாது வற்புறுத்தக்கூடாது என்பது வேறு தபிலியக்க செய்வதை திரும்ப திரும்ப செய்வது என்பது வேறு பிரச்சாரம் செய்கின்றார் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை மக்களுக்கு ஏவல்களை எடுத்து சொல்லுகின்றார் விளக்கல்களை சொல்லுகின்றார் என்றால் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய கடமை சொல்லுவதுதான் என்று சொன்னால் ஒரு தடவை சொல்லி நிறுத்தி கொள்வது கடமையாக ஆகாது அது கடமையை நிறைவேற்றியதாக ஆகாது திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் தொழுகையை பற்றியே பொழுதனைக்கு சொல்லிட்டு இருக்கிறார் இவர்கள் என்று மக்கள் சொல்லுவார்கள் தொழுகையை பற்றியே சொல்லிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் ஹராம் ஹலாலை பற்றித்தான் இவர் சொல்லுவார் இவர் பயன் செய்தால் இப்படித்தான் செய்வார் என்று சொல்லுவார்கள் அதற்காக வேண்டிய அதை விட்டுவிடக்கூடாது ஹலால் ஹராமை பற்றி எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆக எந்தெந்த நேரத்திலே எதை சொல்ல வேண்டுமோ மக்களுக்கு அதை தொடர்ந்து நிரந்தரமாக அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதும் மஸ்தாத்து என்ற வார்த்தையின் வாசகத்தின் மூலமாக அல்லாஹலா குறிப்பிடுகின்றான் எனங்க இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய வளமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள்ரு தாதி இபுலாவுக்கும் லா இஜிபாருக்கும் என்னால் சக்தி உள்ள அளவு என்று அல்லாஹ் சொல்லியிருப்பது இருக்கின்றதே அது சக்தி உள்ள அளவு என்பது உங்களுக்கு நான் அல்லாஹுடைய செய்திகளை எத்தி வைப்பதுதான் திரும்ப திரும்ப என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ லா ஆலு ஜுஹுதன் முயற்சியை நான் குறைத்து கொள்ளவே மாட்டேன் கடுமையான முயற்சி செய்து அதை தமிழீக செய்வதிலே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஆனால் உங்களை கையப்பிடிச்சி எடுத்து நீங்கள் தொழுவத்தான் வரணும் இதை விட்டுவிடத்தான் வேண்டும் இதை செய்யத்தான் வேண்டும் என்று வற்புறுத்துதல் என்பது எனக்கு உரியதல்ல அது என்னுடைய சக்திக்கு மீறியது என்னுடைய சக்திக்கு உட்பட்டதல்ல அதனால் அது அல்லாஹாலாவின் புறத்தில் ஒரு இருப்பது அதை நான் கையில் எடுத்து கொள்ள மாட்டேன் எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டுமே நான் செய்வேன் என்று குறிப்பிடுகின்றார் என் உரியது இல்லல் இஸ்லாக மஸ்தாழ்த்து நான் என்னால் முடிந்த அளவுக்கு எனக்கு சக்தி உள்ள அளவுக்கு இஸ்லாக் செய்வதை தவிர சீர்திருத்தமான வாழ்க்கையை உண்டாக்குவதை தவிர இஸ்லாக் என்பதற்கு ஒரு நீண்ட விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குழப்பமில்லாத சூழ்நிலையை உருவாக்குவதை தவிர மக்களுக்கு மத்தியில் குழப்பமில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது அதுக்கு பேர் தான் என்று சொல்லப்படும் குழப்பமில்லாத சூழ்நிலையை உருவாக்குவதை தவிர வேறு எதையும் நான் விரும்பவில்லை என்றும் ஷாஹிபலாய் இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்கள் ஒமா தௌஃபீக்லாஹ் எனக்கு வரக்கூடிய உதவி அல்லாஹின் புறத்திலிருந்து எனக்கு வரக்கூடிய உதவி தௌஃபீக் என்று சொல்லான் அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து அல்லாஹுடைய வேலைகளை செய்யக்கூட கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய உதவி நல்லுதவி அதற்கு பெயர் தௌஃபீக் என்பதாக சொல்லப்படும் அதாவது உலகத்தில் பிரச்சாரம் செய்யும்பொழுது மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும்பொழுது அந்த பிரச்சாரத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காரண காரியங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய நிலை இதற்கு பெயர் தௌஃபீக் என்பதாக சொல்லப்படும் என்னுடைய பிரச்சாரத்திற்கு சாதகமான ஒரு தௌஃபீக் உடைய அந்த நிலையை அல்லாவை கொண்டே தவிர வேறு யாரிடத்திலும் அது கிடையாது உமா தௌஃபீக்கி எனக்கு உதவி செய்வது என்பது அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த சத்தியமான விஷயத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய உதவி கிடைப்பது அல்லாஹுடைய உதவியை கொண்டே தவிர கிடையாது என்னுடைய ஆற்றலோ என்னுடைய அறிவோ என்னுடைய பலமோ என்னுடைய தந்திரங்களோ அல்லது எனக்கு சாதகமானவர்களோ பலன் தர முடியாது அல்லாஹுதான் விஷயத்தை தர உதவியை தர வேண்டும் உதவியை கொண்டே தவிர என்னுடைய தௌஃபியக் என்பது கிடையாது என்றும் ஷாயிப் அலையாமர்கள் சொன்னார்கள் அலைகி தவக்கல் இன்னும் சொன்னார்கள் அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் தவக்குள் வைத்துள்ளேன் வ இலகி உனிபு அவன் பக்கமே நான் திரும்புகின்றேன் அவன் பக்கமே நான் திரும்பிச் செல்லுகிறேன் இது அல்லாஹாலாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பதற்கும் அல்லாஹால்தான் எல்லாவற்றையும் செய்கின்றான் அவரை தவிர அவருடைய நாட்டமில்லாமல் அவருடைய நோக்கம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய வாசகம் வாசகம் ஒவ்வொரு மூமினான மனிதருக்கும் இந்த தன்மை இந்த உறுதிப்பாடு இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான் அலைஹி தவக்கல் அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் தவக்குள் என்பதற்குரிய விளக்கம் அடிக்கடி பல தடவை சொல்லப்பட்டிருக்கின்றது எப்படி தவக்குள் வைக்க அல்லாஹ் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றனர் சாதாரணமான மூமின்களுக்குரிய சில நம்பிக்கை தவக்குள் கொஞ்சம் ஈமானிலே உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களுக்கு உரிய தவக்குள் ஈமானிலே மேம்பட்டு செல் சென்றவர்கள் உயர்தரமானவர்கள் தீனிலே ரொம்ப பிடிப்பாக உள்ளவர்கள் அவர்களுக்குரிய தவக்குள் என்பது வேறு மூன்று வகையான தவக்குள்கள் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இமாம் ஹசாலி ரஹமித்துல்லாஹில் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹின் மீது தவக்குள் வைப்பதிலே சாதாரணமாக இருக்கக்கூடிய மூமினானவர்கள் ஒரு வக்கீலின் மீது ஒரு பொறுப்பாளர் ஒரு யஜமான் எப்படி நம்பிக்கை வைத்திருக்கின்றாரோ அப்படி நம்பிக்கை இருக்க வேண்டும் அதாவது தன்னுடைய காரியங்கள் அனைத்திற்கும் ஒருவரை வக்கீலாக பொறுப்பாளராக நியமித்துக் கொள்ளுகின்றார் ஒருவர் அவர் சம்பந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த வக்கீலிடம் கேட்க வேண்டும் அந்த பொறுப்பாளரிடம்தான் கேட்க வேண்டும் அதை நாம் பழக்கத்தில் மேனேஜர் என்பதாக சொல்லுவோம் பொறுப்பாளர் என்பதாக சொல்லுவோம் யாராவது ஏதாவது இவரிடத்தில் கேட்டால் நம்முடைய பிஏ இருக்கிறார் அவர்கிட்ட கேட்டுங்க நம்முடைய எம்டி இருக்கிறார் அவர்கிட்ட கேட்டுங்க நம்முடைய மேனேஜர் இருக்கிறார் அவரிடத்தில் கேளுங்கள் அவரிடத்துல போய் சொல்லுங்கள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இவர் அந்த எஜமானாக இருக்கக்கூடியவர் தனக்காக வேண்டி ஒரு பிரத்தியேகமான ஒரு பொறுப்பாளரை ஏற்படுத்தி அவரிடத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்படைத்துவிட்டு இவர் நிம்மதியாக இருக்கின்றார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இருந்தாலும் இட இடையில் கண்காணிப்பும் அங்கே இருக்கும் இவரும் பார்த்து அப்படி பார்க்காவிட்டால் அந்த காரியங்கள் வீணாகிவிடும் அதனால பார்த்துக் கொள்வார் இதுபோன்ற ஒரு மோமி மனிதர் தன்னுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹாலாவிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் இந்த ஒப்படைப்பது என்பது சில நேரங்களிலே இவர் கவனிக்கின்றார் அல்லவா அதுபோன்று சில நேரங்களிலே அந்த நம்பிக்கையை விடுத்து இவர் தன்னுடைய அறிவின்படி செயல்படக்கூடிய சூழ்நிலையும் மனோ விருப்பப்படி செயல்படக்கூடிய சூழ்நிலையும் கூட சில நேரங்களிலே ஏற்படலாம் இந்த நம்பிக்கை சாதாரணமானது சாதாரணமான மூமீன்களுக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை இரண்டாவது ஒரு நம்பிக்கை இருக்கின்றது ஒரு தவக்குள் இருக்கின்றது ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் மீது எப்படி நம்பிக்கை வைத்திருக்கின்றது அது போன்றும் குழந்தை பருவத்தில் அதற்கு எது வேண்டுமானாலும் சரி உடனே தன்னுடைய தாயைத்தான் கூப்பிடுமது அதுக்கு உடல் நிலை சரியில்லை என்றும் சொன்னாலும் தாயை கூப்பிடும் தாயை அணுகிவிடும் அதற்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தன்னுடைய தாயைத்தான் அது பற்றி நிற்கும் இதுபோன்று ஒரு மூமினான மனிதர் அல்லாஹுவை பற்றி நிற்க வேண்டும் அவருக்கு எந்த நிலை நல்லது ஏற்பட்டாலும் கெட்டது ஏற்பட்டாலும் வறுமை ஏற்பட்டாலும் செழிப்பு ஏற்பட்டாலும் நோய் ஏற்பட்டாலும் சுகம் ஏற்பட்டாலும் எந்த நிலையிலும் அல்லஹையே பற்றி நிற்கக்கூடிய தன்மை குழந்தை தாயை பற்றி நிற்பதை போன்று இது முந்தையதை விட கொஞ்சம் உயர்ந்தது இந்த பக்குவத்தை உருவாக்கி கொள்ள முடியும் மூமினான மனிதர்கள் கொஞ்சம் முயன்றால் உருவாக்கி கொள்ள முடியும் மூன்றாவது ஒரு நம்பிக்கை இருக்கின்றது அது ரொம்ப பெரிய தரஜாவில் உள்ள மூமின்களுக்கு மட்டுமே சாத்தியமாகும் அது ஒரு மையச் இறந்துவிட்ட ஒரு மனிதன் குளிப்பாட்டக்கூடியவனுடைய கையிலே இருப்பதை போன்று என்பதாக சொல்லுவார்கள் ஒரு மையத்தை குளிப்பாட்டக்கூடியவன் குளிப்பாட்டுகின்றான் அந்த மையத்தை அந்த பக்கம் திருப்பி போடுறான் இந்த பக்கம் திருப்பி போடுறார் தூக்கி உட்கார வைக்கிறார் படுக்க வைக்கிறார் காலை தூக்குறார் கையை தூக்குறார் கண்ணை கசைக்க விடுறார் என்னென்னமோ செய்கிறார் அந்த மையத்தை குளிப்பாட்டும் போது எது செஞ்சாலும் சரி அது தான் கிடக்கும் மையத்தால் தான் கிடக்கு அதுக்குன்னு தனக்கு என்று எந்த சுய விருப்பமும் கிடையாது என்ன அப்படி செய்யாத இப்படி செய்யாத காலை தூக்காதே எனக்கு வலிக்குது அப்படின்லாம் அந்த மையத்தை சொல்லாது சொல்ல முடியாது இப்போ இந்த மையத்தை அந்த குளிப்பாட்டினுடைய கையிலே எப்படி இருக்கின்றதோ அது போன்று உண்மையான ஒரு அடியான் அல்லாஹு தாலாவிடத்தில் ஆகிவிட வேண்டும் என்ன செய்தாலும் சரி நீ என்ன செய்தாலும் சரி அது நல்லது தான் என்று மையத்தை போன்று அல்லாஹுவிடத்திலே தொடர்புள்ளவனாக ஆகிவிட்டால் இது உயர்தரமான அந்தஸ்து உள்ளது சாதாரணமான மனிதருக்கு இது வருவது என்பது சிரமமான காரியம் உன்னாலே சொல்லியிருக்கிறோம் ரசூல்லாய் சல்லா அலே வல்லம் அவர்களிடத்தில் அதிரத்த அனசரு அல்லாஹுத்தாலா அவர்கள் பத்து ஆண்டுகள் 10 வருஷம் வேலைக்காரராக சாதிமாக இருந்தார்கள் அவங்க அறிவிக்கிறாங்க பத்து வருஷத்துக்கு பின்னால் இந்த 10 வருஷத்தில் நீ ஏன் இதை செய்தாய் என்று என்னிடத்திலும் என்னிடத்தில் ரசோல்லா சலாசலும் கேட்கலை நீ ஏன் இதை செய்யவில்லை என்றும் கேட்கவில்லை கொஞ்சம் நம்ம இதை யோசனை பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அப்படி இருக்க சாத்தியமாகுமா பத்து வருஷம் ஒரு ஆள் வேலைக்கு நம்மகிட்ட இருக்கிறாரு ஏன்ப்பா இதை ஏன்பா நான் சொன்னதை செய்யலை அப்படின்னு கேட்காம இருப்போம்மா கோபிக்கிறதோ கோபிக்காமல் இருக்கிறதோ அப்படிங்கிறதெல்லாம் வேறு கேட்கறது முதல்ல ஏன் செஞ்சால் ஏன் செய்யலை அப்படின்னு கேட்காமல் இருப்போமா எவ்வளோ பெரிய அற்புதமான மூமி மனிதராக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நேரத்தில் கேட்கத்தான் முடியும் கேட்கத்தான் வேணும் ஏன் செய்தால் ஏன் செய்யவில்லை அப்படின்னு தான் கேட்குது ஆனால் ரசூல்லா கேட்கவே இல்லை இது ஒரு நாள் கூட ஒரு தடவை கூட கேட்டதில்லை சூஃபியாக்கள் எழுதுகின்றார்கள் அந்த இடத்துல அந்த ஹதீஷுக்கு இந்த மூன்றாவது தரஜா சொன்ன பாருங்கள் குளிப்பாட்டக்குன்னுடைய கையில் மையை திருப்பதை போன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையை ரசூல்லா இவல்லாஸ்லாம் அடைந்திருந்தார்கள் அதனால் கேட்கல ஏன்னு கேட்டால் கேட்டு என்ன பிரயோஜனம் எது நிகழ வேண்டுமோ அது நிகழும் எதை அல்லாஹாலா நடத்தாட்டுவானோ அதை நடத்தாட்டுவான் என்ன செய்வானோ அதைத்தான் செய்வான் நீ ஏன் செய்யலை என்று கேட்டதுனால அந்த விஷயம் செய்யப்பட போவதில்லை முடிஞ்ச விஷயம் முடிஞ்ச விஷயம் முடிஞ்ச விஷயத்த கேட்க மாட்டாங்க இனிமேல் நிகழக்கூடிய விஷயம் வேறு அதை இதை போய் செய்து விட்டு வா அப்படி செய்து விட்டு வா இதை எடுத்து வா இதை செய்யாதே என்று ஏவல் சொல்லுவது என்பது வேறு நிகழ்ந்து விட்ட விஷயத்திற்காக வேண்டி நீ ஏன் இப்படி செய்தாய் நீ ஏன் இப்படி செய்யவில்லை என்று நிகழ்ந்து விட்ட காலத்திலே ஏற்பட்ட அந்த விஷயங்களை பற்றி கேட்க மாட்டாங்க கேட்டதே கிடையாது என்று சொல்லப்பட்டால் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அதாவுடைய நாட்டப்படி முடிஞ்சது நீ ஏன் செய்தாய் அப்படின்னு கேட்ட கேள்வி அர்த்தமே இல்லை ஏன் செஞ்சேன்னு கேட்டால் ஒரு ஆள் நம்மகிட்ட வேலை செய்கிறார் ஒருத்தர் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு வாப்பா அப்படிங்கிறான் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தார் கை தவறி கீழே விழுந்துச்சு உடஞ்சி போச்சு நீ ஏன் உடைச்ச அப்படின்னு கேட்டா உடஞ்சி போச்ச அப்புறம் ஏன் உடைச்சேன்னு கேட்டால் என்ன ஏன் உடைச்ச அப்போ கேட்கக்கூடாதா கேட்கலாம் எப்படி கேட்கணும்னு கேட்டால் இனிமேல் ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லணும் இனிமேல் ஜாக்கிரதையாக இருப்பதற்காக வேண்டி ஒரு எச்சரிக்கை செய்யலாம் உடைஞ்சது அல்லாஹாலாவுடைய நாட்டைப்படி உடைஞ்சது அதுதான் அலிர் அலி அல்லாத்தாலான அவருடைய ஒரு அடிமை இது ஒரு கிளாஸ் உடைச்சி போட்டார் ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தார் உடைச்சி போட்டார் அது ரொம்ப அற்புதமான பாத்திரம் யஜமான் ஏதாச்சும் சொல்லுவாரோ திட்டுவாரோ அப்படின்னு பயந்தார் உடனே அவருக்கு அந்த அதாவது அல்லாஹுத்தாலாவுடைய இந்த நா அல்லாவுடைய நாட்டைப்படி இது நடந்தது என்ற எண்ணம் வந்தது அல்லாஹுடைய நாட்டப்படி அது உடைந்து விட்டது அவர் எடுத்து வந்தார் உடைந்து விட்டது ஆனால் அவர் மீது தப்பு கிடையாது அது எடுத்து வந்தார் ஜாக்கிரதை எடுத்து வர வேண்டியது தானே ஏன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் நீ அப்படி வந்திருந்தா இப்படி வந்திருந்தா அப்படி எடுத்திருந்தா இப்படி கொண்டு வந்திருந்தா உடையாமல் இருந்திருக்கு இல்லையா அப்படின்லாம் சொன்னால் அந்த நம்பிக்கை வீணா நம்முடைய நம்பிக்கை வீணாகி விட்டது அப்படின்னு அறுக்கம் தவக்குள் வீணாகிவிட்டது என்பதாக பொருளாகும் அதனால் அந்த அடிமைக்கு ஏதாவது குற்ற உணர்வு குற்றம் செய்து விட்டோமே என்ற அந்த உணர்வு ஏற்படும் என்பதற்காக வேண்டி அழிநல் எல்லாத்தாளர் அவர் அந்த பாத்திரத்தை உடைச்சதுக்காக வேண்டிய அவரை விடுதலை செஞ்சுட்டாங்க உரிமை விட்டு விட்டார் பாத்திரத்தை உடச்சி நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு அடி போடுவோம் அவரை வேலையை விட்டு நீக்கும் வேலைக்கார இருந்தா என்ன செஞ்சாங்க அடிமையை உரிமை விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த அடிமைக்கு இந்த எண்ணம் வந்துவிடக்கூடாது எஜமான இதை போட்டு உடைச்சதுனால தான் நம்மளுக்கு தண்டிக்கிறாரு குற்றம் படிக்கிறாரு நம்மளை அப்படி சொல்கிறாரு இப்படி சொல்ற என்ற நிலை இருக்கக்கூடாது அவரை பார்க்கும் போதெல்லாம் இவர் உடைத்து விட்டார் என்ற அவருக்கு வரக்கூடாது எனக்கு வரக்கூடாது என்பதற்காண்டி உரிமை விட்டு விட்டார் என்பதாக சொல்லப்படுது இதெல்லாம் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை தவக்குள் அதே மாதிரி இந்த தவக்குள் என்பது மூன்று வகை முன்னாலே பல தடவை சொல்லீர்கள் இது ஆரம்ப கட்டத்திலே உள்ள மோமீன்கள் நடுநிலையான முகமீன்கள் உயர்தரமான மோமீன்கள் என்று மூன்று வகையாக பிரிக்கப்படும் இப்ப இங்கே அலைகி என்று நபி ஷாஹிப் அலேஸ்லாம் அவர்கள் சொல்லுவது அந்த மூன்றாவது கட்டம் உயர்ந்த கட்டத்தை சார்ந்தது தான் என்பதையும் நாம் விளங்க வேண்டும் அலைகி தவக்கல் தூ இலகி உனிபு அவன் பக்கமே நான் திரும்புகின்றேன் நான் திரும்பி நான் முன்னோக்குவது அவன் பக்கம்தான் என்னுடைய எந்த காரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் எனக்கு துன்பம் கொடுக்குறீங்க நான் சொல்கிறத கேட்கறதில்லை நான் சொல்கிற பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்வதில்லை எந்த நிலை ஏற்பட்டாலும் சரி நான் முன்னோக்குவது அல்லாஹின் பக்கம்தான் அவன் பக்கமே நான் முன்னோக்குகின்றேன் என்று ஷோஹிப் அலி இஸ்லாமர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார் ஏன்னா நமக்கு இந்த வாசகத்தில் சொல்லப்பட்ட இந்த ஆயத்தில் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன மோமி பிறகும் சொன்னார்கள் ஓ யா கோமி என்னுடைய சமுதாயத்தினரே லா எதிரி மன்னுக்கும் ஷிகாஹி அன் யுசீபக்கும் மிசுலுமா அசாப கௌமின் அவுகோமாலே நீங்கள் எனக்கு என்னுடைய சமுதாயத்தினரே நீங்கள் எனக்கு மாறுபட்டு நடப்பதின் காரணமாக நூஹலைடைய கவுமுகளுக்கு என்ன ஏற்பட்டதோ அது போன்றது அது மாதிரி அழிவு தண்டனை ஹூத் அலை இஸ்லாத்துடைய கோபுகளுக்கு என்ன தண்டனை ஏற்பட்டதோ அது போன்றது அல்லது சாலி அலை இஸ்லாத்துடைய என்ன தண்டனை ஏற்பட்டதோ அது போன்றது நூஹலை அலை இஸ்லாம் அவர்களுடைய ஏற்பட்ட தண்டனை வெள்ளப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டார்கள் ஹூத் அலை அவர்களுடைய கோபுகளுக்கு ஏற்பட்ட தண்டனை கடுமையான காற்று ஏழு இரவு எட்டு பகல்கள் வீசிய காற்றினால் அழிக்கப்பட்டார்கள் சாலி அலி இஸ்லாம் அவருடைய கோமுகளுக்கு ஏற்பட்ட தண்டனை ஒரு பெரும் நில ஒரு பெரும் சப்தம் அதன் காரணமாக அழிக்கப்பட்டார்கள் அப்போ இந்த நபிமார்களுடைய கவுமுகங்களுக்கு ஏற்பட்டதை போன்றது உங்களுக்கு ஏற்படும் ஏற்படுவதற்கு உங்களை ஆளாக்கிவிட வேண்டாம் நீங்கள் எங்க எனக்கு மாறுபட்டு காரணமாக அவர்களுடைய கவுமுகங்களுக்கு என்ன ஏற்பட்டது அதுபோன்றுள்ள தண்டனை உங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க என்று சொன்னார்கள் என்னுடைய சமுதாயத்தில் லா எதிரி மண்ணுக்கும் உங்களை சுமத்தாட்டி விட வேண்டாம் அப்படின்னா உங்களை ஈடுபடுத்தி விட வேண்டாம் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து விட வேண்டாம் எனக்கு நீங்கள் மாறுபட்டு நடப்பது ஐயுசீபக்கும் உங்களுக்கு ஏற்படுவதை மிசுலுமா இந்த நபிமார்களுடைய கூட்டத்தினருக்கு சமுதாயத்தினருக்கு என்ன ஏற்பட்டதோ அதுபோன்று உங்களுக்கு ஏற்படும் ஏற்படுவதை உங்களுக்கு அதை உறுதிப்படுத்திவிட வேண்டாம் எனக்கு மாறுபட்டு நடப்பதின் காரணமாக அதே போன்று தண்டனை உங்களுக்கு வந்துவிடக்கூடாது அதை நான் விரும்புகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதே போல உங்களுக்கு முன்னால் ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்திருந்தார்கள் அவர்களுக்கும் இதே மாதிரி அழிவு வந்திருக்கின்றது அவர்களும் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவங்க ரொம்ப தூரத்தில் இல்லை பக்கத்தில் தான் இருக்கிறாங்க உங்களுக்கு பக்கத்தில் தான் இருந்தாங்க ரொம்ப குறைந்த கால அளவு தான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் மின்கும்பி பாயிட்டு லூத் அலை இஸ்லாமுடைய கோமுகள் உங்களிலிருந்து தூரமானவர்கள் அல்ல இடத்தாலும் காலத்தாலும் ஷோஹிம் அலே அவர்கள் மதியன் என்ற பகுதியில் மதியன் என்ற நகரில் வாழ்ந்துருந்தார்கள் அதுக்கு பக்கத்தில் தான் சத்தும் என்ற ஊர் இருந்தது லூத் அலே ஊர் கொஞ்சம் தூரம் தான் இடமும் பக்கம் காலமும் உங்களுக்கு முந்தின காலம்தான் பல நூறு வருஷங்கள்லாம் போகலை ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால்தான் அவங்க இருந்தாங்க அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதையாவது பார்த்து நீங்கள் திருந்த வேண்டும் இதெல்லாம் அழிக்கப்பட்டு ரொம்ப காலம் ஆச்சு அதனால இப்பெல்லாம் அந்த பிரச்சனை ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இல்லை முன்னாலே கவுமு நூஹ்லாம் ஹூத் அலைஸ்லாத்ய கவமுகெல்லாம் சொன்னால் ரொம்ப காலம் ஆச்சு அது ஆயிரக்கணக்கான ஆச்சு ஆனால் இப்போ சமீபத்தில் உங்களுக்கு முன்னாலே அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் யார்ட் லூத் அலை சலாத்திரிய கவுமுகள் அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான் வமா கௌமு லூத்தி மின்கும்பி பாத் லூத் அலைத்துடைய கம் உங்களுக்கு தூரமானவர்கள் அல்ல இடத்தாலும் தூரமானவர்கள் அல்ல காலத்தாலும் தூரமானவர்கள் அல்ல அதை கவனித்தாவது நீங்கள் சீர்திருந்த வேண்டும் என்பதை எல்லா குறிப்பிடுகின்றன என்னும் சொன்னார்கள் ஷாஹிப் அலே இஸ்லாம் அவர்கள் அப்பக்கும் சரி போனதெல்லாம் போகட்டும் நீங்கள் இப்போ அல்லாஹாலாவிடத்தில் மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் இது வரைக்கும் எவ்வளோ என்ன அநியாயம் செஞ்சிருந்தாலும் சரி எவ்வளோ குஃபுறுகள் செஞ்சிருந்தாலும் சிற்கு செஞ்சிருந்தாலும் சரி எல்லது எவ்வளவு நீங்கள் அடாவடித்தனம் செய்து செய்திருந்தாலும் சரி உங்களுடைய வியாபாரத்தில் போனதெல்லாம் போகட்டும் இப்ப நீங்க திருந்துவதற்கு தயாராகி விடுங்கள் வஸ்தா ரப்பக்கும் சும்ம இலைஹி உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் பிறகு அவனிடத்தில் நீங்கள் தௌபா செய்து மீளுங்கள் நல்லவர்களாக மீண்டு விடுங்கள் இன்ன ரப்பி ரஹீ முன் நிச்சயமாக என்னுடைய ரப்பு அவன் ரொம்ப கிருவையாளனாக இருக்கின்றான் அன்புள்ளவனாக இருக்கின்றான் பாசமுள்ளவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகின்றது நீங்கள் எவ்வளவுதான் செஞ்சாலும் சரி அதெல்லாம் மறந்துடுவான் அல்லாஹத்தாலா ஒற்றுவான் மறந்துடுவான்னு சொன்னால் அதெல்லாம் உங்களை விட்டும் பரிகாரம் ஆக்கி விடுவான் அதாவது நீங்கள் செய்த இஸ்திஃபார் தௌபாவின் காரணமாக அல்லாஹாலா அதையெல்லாம் அரைச்சிடுவான் அழிச்சிடுவான் மன்னித்துடுவான் என்று சொன்னார்கள் உங்களில் எல்லா விஷயத்தையும் அல்லாஹத்தாலா மன்னிக்க தயார் சிறுக்கை கூட மன்னிக்க தயார் உங்களுடைய சிறுக்கையும் மன்னிக்க தயார் என்ன செய்யணும் நீங்கள் இஸ்திஃபார் செய்யணும் தவபா செய்யும் இங்கே இஸ்தூர் வஸ்திரோ ரப்பக்கும் உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள் என்று சொன்னால் இப்போ அவங்க இஸ்திஃபார் எப்படி அஸ்தபுல்லா அலி ஜல்லீம் அப்படின்னு சொன்னால் போதுமா அப்படித்தான் சொல்லணும் ஆனால் நீயத்தை எப்படி இருக்கு கேட்டால் சிலைகளை வைத்து வணங்குவதை விட்டு முன்னிடத்தில் நான் மன்னிப்பு தேடுகின்றேன் அப்படிங்கிற கருத்து இப்போ நம்ம இஸ்திஃபார் செய்ய அஸ்தபுல்லா அலி ஜல்லாலும் சொன்னால் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுகின்றேன் உன்னிடத்திலே என்று பொருள் அவங்க செய்ய இஸ்தீர்பார் செய்யறது அப்படின்னு சொன்னா நான் இதுவரைக்கும் செய்தை விட்டும் உன்னிடத்தில் நான் மன்னிப்பு தேடுகின்றேன் குஃபரை விட்டும் உன்னிடத்தில் மன்னிப்பு தேடுகின்றேன் என்று சொல்லி இஸ்திர்ஃபார் செய்து பிறகு சும்ம தூபூ இலைகி பிறகு அவன் பக்கமே நீங்கள் மீளுங்கள் தௌபா செய்யுங்கள் தௌபா மீளுதல் அவன் பக்கம் மீண்டுவர்கள் இதுவரைக்கும் நீங்கள் சிலைகளின் பக்கம் போயிட்டு இருந்தீங்க பலவிதமான தவறான கொள்கையின் பக்கம் போய் கொண்டிருந்தீர்கள் அந்த தவறான ஷிருக்கான குஃபுரான கொள்கைகள் அனைத்தையும் விட்டும் நீங்கி என் பக்கம் வாருங்கள் அல்லாஹின் பக்கத்தவர் தூபூ இலை அவன் பக்கம் அல்லாஹின் பக்கம் நீங்கள் மீண்டு வாருங்கள் என்று ஷாஹிப் அலையாமர்கள் சொல்லிவிட்டு என்னுடைய ரப் இருக்கின்றானே அவன் எப்படிப்பட்டவன் என்றால் எல்லா குற்றங்களையும் மன்னித்து விடுவான் எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி நீங்க மன்னிப்பு தேடினா தௌபா செஞ்சா உடனடியாக அல்லாஹத்தாலா உங்களின் பக்கம் திரும்பிடுவோம் என்ன ரப்பிய ரஹீமோ நிச்சயமாக என்னுடைய ரப் ரஹீம் கிருமையாளன் கருணை உள்ளவன் அருள் உள்ளவன் வதூது ரொம்ப பாசமுள்ளவன் அவன் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது எவ்வளோ பாசம் உள்ளவனாக இருக்கின்றாலும் அதுபோன்றல்ல அதுபோன்று பன்மடங்கு பாசம் உள்ளவன் அல்லாஹத்தாள என்றும் ஷோஹிபு அலையாம் அவர்கள் சொன்னார்கள் இப்போ இந்த வாசகங்கள்லாம் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட இந்த ஷோஹிபு அலிஸ்லாம் சொன்ன இந்த வாசகங்கள் இதெல்லாம் இது வந்து ஒரு பெரிய உபதேசமாக பொதுவாக நபிமார்களிலேயே ஒவ்வொரு நபிக்கும் தனித்தனி சிறப்புகளை அல்லாஹலாக கொடுத்துருந்தான் நபி ஷாஹிப் அலே இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு சிறப்பான பேர் இருக்குது ஹத்தீபுல் அம்பியா அப்படின்னு சொல்கிறது நபிமார்களில் பெரிய பிரச்சாரகர் அவர் பெரிய சொற்பொழிவாரர் நம்ம நம்ம நாட்டில் சொல்கிற மாதிரி அவர் வல்லவர் நல்லவர் அவரை நாவலர் அப்படி அப்படின்னு அது மாதிரி நபிமார்களே பெரிய நாவலர் அதில் ஷாகிப் அலே இஸ்லாம் அவர்கள் அதனால தான் இந்த வாசகங்களை எல்லாம் அல்லாஹத்தால சொல்லுகின்றான் அவர்கள் சொன்ன வாசகங்களையெல்லாம் குரானிலே பதிவு செய்து நமக்கு சொல்லி காட்டுகின்றான் எல்லாம் இவ்வளோ இவ்வளோ உபதேசம் செஞ்சாங்க இது பூரா போன வாரம் கொஞ்சம் இந்த வாரம் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு வார சில வாசகங்கள் அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கௌமுகள் சொல்லுகின்றார்கள் காலு அவர்கள் சொன்னார்கள் யா ஷாயிபு மா நஃபகு நீங்கள் சொல்கிறது ரொம்ப இது எங்களுக்கு விளங்கவே இல்லை அப்படின்னா எவ்வளோ கேட்டுட்டு கடைசியில் சொன்னாங்க நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே விளங்கலை அப்படின்னு நம்ம ஆளுகளை சில பேர் இருக்கிறாங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி செஞ்ச செஞ்ச பிறகு நீங்கள் சொன்னதில் ரொம்ப இது விளங்கவே இல்லைங்க அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை இப்போது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க விளங்கலை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கல அப்படின்னு அர்த்தம் நீங்கள் சொல்றது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்துக்காதது அதனால உங்கள் கருத்தெல்லாம் எங்களுக்கு வழங்கவே இல்லைங்க அப்படின்ட்டு போற ஆளுக நிறைய பேர் இருக்கிறார் அது மாதிரி ஷோபி அலி இஸ்லாத்தை பார்த்து கடைசியில் சொன்னாங்களாம் நீங்கள் சொல்ற விஷயம் எங்களுக்கு வழங்கவே இல்லை அப்படின்னு பிடிவாதமாக சொன்னது ஒன்று அல்லது உண்மையிலேயே சொன்னார்கள் என்று வைத்துக்கொண்டால் நீங்கள் சொல்றதை பார்த்தீங்கன்னு என்னமோ மறுமை ஒன்று இருக்குது அப்படி இருக்குது சொர்க்க இருக்கு நரகம் இருக்குது தண்டனை இருக்குது மீசான் இருக்கு சிராத்திர முஸ்தக்கம் இருக்கு என்னென்னமோ சொல்றீங்க அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே வழங்கல ஏன்னா எங்களுக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது அதனால விளங்கு என்று சொன்னார்கள் அன்னக்கு தகவல் உமூரன் ஹாயிபா மினல் பாஸ்தி அன்சூரி எழுப்புறது குயிர் கொடுக்கறது கேள்வி கணக்கு ஏற்கிறது அது இது அப்படி அப்படின்னு என்னென்னமோ சொல்றீங்க மறுமையை பற்றி உள்ள விஷயங்கள் இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே விளங்கலை என்று சொன்னார்கள் இன்னும் சொல்ல நிச்சயமாக நாங்கள் உம்மை கருதுகின்றோம் நினைக்கின்றோம் ரொம்ப பலவீனமானவராக நினைக்கின்றோம் எங்களிலே பலவீனமானவராக பலவீன பலவீனமானவராக அந்த லயீஃப் என்பதற்கு பலவீனமானவர் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல அவங்க பாஷை ஹிம்யர் லிசானுல் ஹிம்யர் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது ஷோஹிபு அவங்களுடைய கௌமங்கள் பேசிய மொழிக்கு பேர் ஹிம்யர் மொழி என்பதாக அந்த ஹிம்யர் மொழியில் லயீஃப் என்பதற்கு பார்வை குறைவானவர் சரியான பார்வை தெரியாது கண்ணு மங்களாக இருக்கு பார்வை மங்களாக இருக்குது உம்மை பார்வை மங்களானவராகவும் நாங்கள் நினைக்கின்றோம் கருதுகின்றோம் அதனால நீங்க சொல்றதெல்லாம் தெளிவானதாக இருக்காது உங்கள் கண்ணே மங்கல் அதனால உங்க கருத்தும் மங்கள் அதனால சொல்ல முடியாது சரியா வராது அப்படின்னு சொன்னாங்க நிச்சயமாக நறாக்க உண்மை நாம் கருதுகின்றோம் எங்களிலே லாயிபன் பார்வை குறைவுள்ளவராக கருதுகின்றோம் அப்படின்னு ஒரு அர்த்தம் அல்லது லாயிஃபன் அப்படிங்கிறதுக்கு அரபிலே உள்ள அர்த்தம் அப்படி பலவீனமானவராக கருதுகின்றோம் என்று சொன்னால் இப்ப நீங்க செய்த இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் உங்களை திருப்பி நாங்கள் அடிக்கணும்னு நினைச்சா அடிச்சிருவோம் உங்களை தண்டனை கொடுத்துருவோம் உங்களை துன்புறுத்துவோம் நீங்க தடுக்க முடியாது எங்களை தடுக்க முடியாது எங்களை தடுக்கிறதுக்குள்ள ஆற்றல் இன்னும் சொன்னார்கள் அவர்கள் உம்முடைய கௌமுகள் இல்லை என்று சொன்னால் ல ரஜம் நாம் கல்லால் அறிந்தே கொன்று இருப்போம் நீர் எங்களிடத்தில் ரொம்ப பெரிய கண்ணியத்திற்குரியவரும் அல்ல உங்களை கல்லாலே அடிச்சிருவோம் கேவலமானவர்களைத்தான் கல்லால் அடிப்பார்கள் குற்றம் செய்தவர்களை கல்லால் அடிப்பார்கள் அதுபோல் நீங்கள் எங்களிடத்தில் ரொம்ப மரியாதைக்குரியவரெல்லாம் கிடையாது உங்களை மரியாதைக்காரராக நாங்கள் நினைக்கவும் இல்லை ஒமா அலைனா பியாசிஸ் எங்களிடத்தில் நீர் மரியாதைக்குரியவர் அல்ல அதனால் கல்லால் அடித்தே கொண்டுடுவோம் ஏன் கொல்லாமல் இருக்க தெரியுமா உங்களை சேர்ந்த கவுகள் இருக்கிறாங்க மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்களாம் நம்ம பக்கம் இருக்கிறாங்க பெரிய மனிதர்கள் பெரிய வீட்டு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள கவனித்து உங்களை கொல்லாமல் விட்டுரும் என்று சொன்னார்கள் சொல்கிறாங்களா இல்லை சில பேர் உன்னை உதைக்கணும் அடி சரியாக கொடுக்கணும் சரி உங்கள் அத்தாவை கவனிச்சு நான் விட்டுறேன் போ உங்கள் அத்தா ரொம்ப நல்ல மனுஷன் அதனால ஒன்று விட்டுறேன் உங்கள் மாமா இருக்காரு அவர் ரொம்ப நல்ல ஆள் அதனால ஒன்று விட்டுறேன் போ அது மாதிரி சொன்னாங்க ஷோஹிபலை பார்த்து இப்படி சொல்கிறாங்க உலவுலா ரகுத்துக்கல்லா ரஜம்னாக்க உம்முடைய ரஹத்து உம்முடைய கூட்டத்தினர் இல்லை என்று சொன்னால் கல்லால் எரிந்து உண்மை கொன்று இருப்போம் கல்லால் எரிஞ்சு கேவலமான விஷயம் அது அதனால நீங்க வந்து ரொம்ப மரியாதைக்குரியவர் அல்ல எங்கள் அதனால கொள்வோம் இப்படி சொன்னாங்க இந்த வாசகத்தை அந்த மக்கள் சொன்னார்கள் சாயிபு அலையாமர்கள் திரும்பி அவர்களிடத்தில் மறுபடியும் சொல்லுகின்றார்கள் கால அவர் சொன்னார் யா கோமி என்னுடைய சமுதாயத்தினரே ரஹு அலைக்கும் மினல்லா என்னுடைய கூட்டத்தினர் உங்களுக்கு ரொம்ப மரியாதை அவங்கள கவனித்து என்ன விட்டுடுறீங்க அல்லாவை விட கண்ணியம் கொடுக்கப்படுவதற்கு அல்லாஹான் தகுதியானவன் அல்லாஹான் ரொம்ப இஜத்திற்குரியவன் அல்லாவை விட எங்க என்னுடைய கூட்டத்தினர் சிறப்பானவர்கள் நல்ல கண்ணியத்திற்குரியவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா எங்கள் என்னுடைய கூட்டத்தாரை கவனித்து என்னை விட்டுடுறதாக நீங்கள் சொல்கிறீங்க அடிக்காமல் விட்டுடுறோம் கொல்லாமல் விட்டுறோம் அப்படின்னு என்னுடைய கூட்டத்தார் உங்களிடத்தில் ரொம்ப கண்ணியத்திற்குரியவர்கள் அல்லாவை விட அல்லாஹ் உங்களத்தில் கண்ணியமா இல்லையா என்று கேட்டார்கள் ஆலை கேட்டார் யா கோமி என்னுடைய சமுதாயத்தினரே அரகதி ஆஸ் ஆலைக்கு மின் அல்லாஹ் அல்லாஹுவை விட உங்களுக்கு என்னுடைய கூட்டத்தினர் கண்ணியத்திற்குரியவர்களா அத்திருக்கோனி இல்லாஜி கோமி வலா தத்திருக்கோனி எவலாம் அல்ல ஜனாபிர் ரப்பித்தாளா அல்லாஹுடைய கண்ணியத்தை கருதி என்ன விட்டுடாம விட்டுட்டேன்னு சொன்னாலும் பரவாயில்ல அல்லாஹைய கண்ணியத்தை கரு அல்லாவுடைய ரசூலாக நீங்கள் இருக்கிறீங்க அதனால நாங்கள் விட்டுடுறோம் அப்படி சொன்னால் அல்லாவுக்கு மரியாதை தர்றதாக ஆகுது உங்களுடைய கவுமுகள் ரொம்ப மரியாதைக்குரியவர்கள் அதனால் அவங்களை விட்டுடுறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாவிட அந்த கவுமுகள் ரொம்ப சிறந்தவர்கள் என்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க என்று கேட்டார்கள் சொன்னார்கள் ஹசரத் ஷோஹிப் அலையாமருக்கு வர்த்தக சுமூகம் வராக்கும் மெஹ்ரிகா நீங்கள் இந்த வார்த்தை இந்த வாசகத்தின் மூலமாக நீ சொல்ல சொல்லியிருக்கக்கூடிய இந்த வாசகத்தின் மூலமாக அல்லாகவே உங்களுடைய முதுகு முது பின்னால தூக்கி போட்டீங்க சாதாரணமா ஒரு அலட்சியப்படுத்தக்கூடிய நிலையிலே நான் ஒரு வாசகத்தை சொல்றேன் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டான் நான் சொன்ன வாசகத்தை எல்லாம் நான் சொன்ன உபதேசத்தெல்லாம் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டேன் வாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்றமா இல்லையா அது மாதிரி அல்லாஹ் சொல்லுகின்றான் வர்த்தக சுமுக அல்லாஹவை நீங்கள் ஆக்கி கொண்டீர்கள் ஒராகும் லெஹர் யா உங்களுடைய முதுகுக்கு பின்னால் உள்ளவனாக ஆக்கி கொண்டீர்கள் எல்லா ரொம்ப அலட்சியப்படுத்திட்டு என்னுடைய கவுமுகள் ரொம்ப உயர்ந்தவர்கள் அஜத்துள்ளவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இது ரொம்ப தவறானது என்று சுட்டி காட்டினார் இன்ன ரப்பி பிமா தாழ்மலு நம்ம நிச்சயமாக என்னுடைய ரப்பு நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதை சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கின்றான் முற்றிலும் அறிந்தவனாக இருக்கின்றான் நீங்கள் செய்கிறது எல்லாத்தையும் பரிபூர்ணமாக தெரிஞ்சிருக்கிறார்கள் அதற்குரிய தண்டனை அல்லா தலை உங்களுக்கு கொடுப்போம் எதுவுமே நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமும் என்னுடைய ரப்போடைய அறிவை விட்டு மறைந்ததல்ல அவனுடைய பார்வையை விட்டு மறைந்ததல்ல அவனுடைய கட்டுப்பாட்டை விட்டு மறைந்ததல்ல எதுவுமே அவனை விட்டு மறையாது எல்லாம் தெரியும் நீங்கள் செஞ்சது பூரம் அவனுக்கு தெரியும் அவன் அறிந்திருக்கின்றான் அதனால் ஒரு நாள் வரும் அந்த நாளில் அதற்குரிய தண்டனையை அல்லாஹால் உங்களுக்கு கொடுப்பான் என்று சொன்னார்கள் பிறகும் சொன்னார்கள் இது கடைசி கட்டம் சுவாமிமலேசெல்லாம் பிரச்சாரம் செய்து செய்து கடைசியில் இப்படி சொல்கிறாங்க வயக்காமி ஏமலு அலா மகாணத்துக்கும் இன்னி ஆமில் என்னுடைய சமுதாயத்தினரே ஏமலு அலாமகாணத்திற்கும் உங்களுடைய நிலையிலே நீங்கள் அமல் செய்யுங்கள் நான் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு நீ உங்கள் இஷ்டத்துக்கு அமல் செய்யுங்க உங்களுடைய முறைப்படிக்கு நீங்கள் செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய என்ன நினைப்பு இருக்கின்றது எப்படி செய்கின்றீர்களோ எப்படி நோக்கம் இருக்கின்றோ அந்த நோக்கப்படி நீங்கள் செய்யுங்கள் அலா மகாணத்துக்கும் என்று சொன்னால் அலா தரீக்கத்திக்கும் அலா ஹாலாத்திக்கும் உங்களுடைய நிலையின்படி உங்களுடைய வழியின்படி உங்களுடைய முறையின்படி செய்து கொள்ளுங்கள் இன்னி ஆமிலும் நான் என்னுடைய முறைப்படிக்கு அமல் செய்து கொண்டு நான் என் நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் நீங்கள் என்ன செய்யணுமா அதை செய்யுங்க கடைசியாக சொல்லி சொல்லி பார்த்து கடைசியில் சொல்கிறோமா இல்லையா பையனை பார்த்து வீட்டில் பையன் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறேன் நீ செய்யறதெல்லாம் செய்யிடா நீ என்ன செய்யணுமோ அதை செய்ய நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அது மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் செய்யறதெல்லாம் செய்யுங்க நான் செய்கிறதையும் செய்கிறேன் விரைவிலே நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அறிந்து கொள்வீர்கள் அழிக்கும் அழிக்கக்கூடிய தண்டனை யாருக்கு வரும் என்று தெரிந்து கொள்ளுவீர்கள் அழிவுக்குரிய தண்டனை யாருக்கு வரும் அப்படின்னு விரைவிலேயே தெரிந்து கொள்வீர்கள் ஒமன்புப காதிர்பு யார் பொய்யர் என்பதையும் தெரிந்து கொள்வீர்கள் விரைவிலேயே நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் வர்த்தகிபோ வர்த்தகிபோ இந்நி மழக்கும் ரகீப் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் கடைசி முடிவு என்ன வரும் எப்படி ஆகும் என்ன தண்டனை வரும் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருங்கள் இந்நி மழக்கும் ரகீப் நிச்சயமாக நானும் உங்களுடனும் சேர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து கொண்டு நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்று ஷோஹிப் அலேஸ்வலா அவர்கள் சொன்னார்கள் கடைசியாக சொல்லி சொல்லி கேட்கலாம் கடைசியில் நீண்ட காலத்துக்கு பின்னால்தான் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது கடைசி கட்டத்தை தான் அல்லாஹால குரானில் பதிவு செய்து சொல்லி காட்டுகின்றான் வலம்மா ஜா அம்ருனா நம்முடைய தண்டனை வந்தபொழுது அதே மாதிரி தண்டனை முதல்ல சொன்னமே ஹூதலாம் அவர்களுடைய அதாவது ஸ்வாய்பலை இவங்க சாலி அலைஸ்லாத்துடைய கோபங்களுக்கு வந்த தண்டனை அதே மாதிரி தண்டனை இவர்களுக்கு வந்தது ஒரு பெரிய சப்தம் அந்த சப்தத்தின் காரணமாக ஒரு நில நடுக்கம் எல்லாரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள் அதை அல்லா சொல்லுகின்றார் நம்முடைய தண்டனை வந்த பொழுது நஜிபன் வல்லதீன் ஆமனு ஷாயிபலேஸ்லாம் அவர்களையும் அவருடன் ஈமான் கொண்டவர்களையும் நாம் காப்பாற்றினோம் நம்முடைய கருணையின் காரணமாக நம்முடைய ரஹமத்தின் காரணமாக காப்பாற்றினோம் இப்போ அவங்க கொண்ட ஈமானின் காரணமாக அல்ல அவர்கள் அந்த நபியை ரசூலை நம்பியதின் காரணமாக அல்ல அவர்கள் நல்ல அமல்கள் செய்ததின் காரணமாக அல்ல இதெல்லாம் அவர்கள் அல்லாஹை நம்பியது ரசூலை நம்பியது நல்ல அமல்களை செய்தது அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து ரஹமத்து கிடைப்பதற்கு காரணமாக அந்த காரணம் தான் நமக்கு அப்படித்தானே நம்முடைய அமல்கள்னால யாரும் சொர்க்கம் செய்ய முடியாது அதில் சொல்லப்பட்ட ஹதீஸ் ரசூல்லா இஸ்வல்லா இஸ்லாம் சொன்னார்கள் உங்களிடையே யாரும் யாரையும் அவருடைய அமல் காப்பாற்றி விடாது என்று சொன்னார்கள் நீங்களுமா என்பதாக கேட்கப்பட்ட பொழுது நானும் தான் இல்லா ஐய தஹம்மது அல்லாஹு தாலாபி ரஹமத்திஹி அல்லாஹு தன்னுடைய கருணையின் காரணமாக என்னை அணைத்து கொண்டால் தவிர மூடி கொண்டால் தவிர நானும் தான் என்பதாக சொன்னார்கள் ரசூல்லா சாஹ் அய்ஸ் அதனால் அல்லாவுடைய ரகமத்தை கொண்டுதான் காப்பாற்றப்பட வேண்டும் தண்டனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் அல்லாஹைய ரஹமத்திலாம் முடியாது இங்கே காப்பாற்றியது ஷாஹிப் அலை இஸ்லாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் காப்பாற்றியது அல்லாஹ் தன்னுடைய ரகமத்தை கொண்டு காப்பாற்றினான் என்று குறிப்பிடுகின்றான் நம்முடைய தண்டனை வந்தபொழுது அலை இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடன் ஈமான் கொண்டவர்களையும் நாம் காப்பாற்றினோம் மின்னா நம்மளிருந்து உண்டான ரகமத்தின் மூலமாக காப்பாற்றினோம் அநியாயம் செய்தவர்களை ஒரு பெரும் சப்தம் பிடித்து கொண்டது பயங்கரமான ஒரு சத்தம் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த சத்தத்தை போட்டார்கள் ஒரே ஒரு சத்தம் தான் சாதாரணமாக ஒரு பெரிய இடி இடிக்கும் பொழுதே ஹார்ட் பலவீனமாக உள்ளவர்கள்லாம் செத்து போயிடுவாங்க பார்க்குறேன் ஹார்ட் ரொம்ப பலவீனமாக இருக்குது திடீர்னு ஒரு பெரிய இடி சத்தம் தான் அது மாதிரி ஒரு பெரிய இடி எவ்வளவு சத்தம் இருக்குன்றதோ காதை செவிடாக்கூடிய சப்தம் அதுபோன்று பல ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான வேல்யூஷன் உள்ள சக்தி உள்ள ஒரு சப்தம் அது ஜிபிரி லாத்துடைய சத்தம் எல்லாருடைய உத்தரவை கொண்டு சத்தம் போடுறாங்க அந்த சத்தத்தின் காரணமாக அவர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க வாகதத்தில் லதியுஹா அநியாயம் செய்தவர்களை ஒரு பெரும் சப்தம் பிடித்து கொண்டது இது ராத்திரி நேரத்தில் அந்த சத்தம் இரவு பிற்பகுதியில் அந்த சத்தம் கேட்டுச்சு காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு ஆள் கூட இல்லை பாஸ்மாக காலையில் அதிகாலையில் அவர்கள் ஆகிவிட்டார்கள் பி தியாரிஹின் ஜாசி அவர்கள் தங்களுடைய வீடுகளில் மையித்துகளாக ஆகிட்டார்கள் யாருமே இல்லை மையித்துகளாக என்ன சொன்னால் எல்லாம் குப்புற விழுந்து முழங்காலில் முழங்காலின் மீது அப்படியே குப்புறம் விழுந்து ஜாசி மீன் அப்படின்னு சொன்னால் பாரி கீன அலர் ருகப் அவருடைய முழங்காலின் மீது கீழே விழுந்ததாக குப்புற விழுந்து எல்லாம் மையத்தாக இருக்கிறார்கள் எல்லாம் மையத்துகளாக தங்களுடைய வீடுகளிலே அவர்கள் காலை நேரத்தில் ஆகிவிட்டார்கள் புதுசாக யாராவது ஒருத்தர் அந்த ஊர் பக்கம் அந்த நேரத்தில் வந்திருந்தால் அழிஞ்சு எல்லாம் நாசமாகி எல்லாம் முடிஞ்சு போச்சு யாருமே இல்லை ஊரே காலி சோஹிப் அலே இஸ்லாமர்களும் அவங்கள சேர்ந்தவங்களும் வெளியே போயிட்டாங்க இப்போ புதுசாக யாராவது வெளியூர்லேருந்து அந்த ஊருக்கு வந்திருந்தாங்கன்னு வச்சுங்க இந்த இந்த இடம் வந்து இதுவரைக்கும் ஊராகவே இல்லை எந்த மனிதரும் இந்த இடத்துல வசித்ததே கிடையாது மனித வாசமே இந்த இடத்துல கிடையாது அப்படின்னு தான் நினைப்பாங்க அது மாதிரி ஆயிடுச்சு அவர்கள் வாழ்ந்திராததை போல இருக்காததை போன்று அதுக்கு முன்னால அங்கே ஜனங்களே இல்லாததை போல ஆயிடுச்சு அந்த ஊர் அதிலே அவர்கள் வசித்திருக்கவில்லையே அது போன்று ஆகிவிட்டது முன்னால சமூதுடைய கூட்டத்தினர் சமூதன் என்ற கூட்டத்தினர் அதாவது சாலி அலை சலாத்துரிய கோபுருடைய கூட்டத்தினரை பற்றி சொல்லப்பட்டது இதே மாதிரி ஒரு அழிவு ஒரு பெரிய சப்தம் கேட்டது எல்லாம் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனா அந்த சத்தத்துக்கு இந்த சத்தத்துக்கு ஒரு வித்தியாசம் சொல்லப்படுகின்றது அவர்களுக்குரிய சத்தம் பூமி கீழே இருந்து சத்தம் பூமியில் இருந்து வந்தது இல்ல இல்ல அவர்களுக்குரிய சத்தம் பூமியில் இருந்து வந்தது இவர்களுக்குரிய சத்தம் வானத்திலிருந்து வந்தது என்பதால் ஒரு பெரிய சத்தம் பூமிக்கு கீழே இருந்து கேட்டது சாலி அலைசலாத்துடைய கோமுகங்களுக்கு எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க அதே போல் இவர்களுக்கு வானத்தில் மேலிருந்து சத்தம் வந்துச்சு இவர்கள் அழிந்து விட்டார்கள் நபிமார்களுடைய அந்த கூட்டம் நோகலை இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நபிமாருடைய கூட்டமும் ஒரு விதமான தண்டனையை கொண்டு அணி அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நோகலை வெள்ளப்பிரளயம் லூத் அலைசலாத்துடைய கோமுகள் அந்த பூகம்பம் அப்புறம் கல் மாறி புழிந்தது அப்படின்லாம் சொன்னோம் இது மாதிரி பல தண்டனைகள் வந்துருக்கு ஒரே ரெண்டு கோமுகளுக்கு ரெண்டு நபிமாருடைய கோமுகளுக்கு ஒரே விதமான தண்டனையை கொண்டு அழிக்கப்பட்ட இந்த ரெண்டு நபிமார் மட்டும்தான் ஷாஹிப் அலையம் ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி தண்டனை சப்தம் ஒரு பெரிய சப்தம் பேரடி உடனே எல்லாம் ஒத்தாயிட்டாங்க ஆனால் அதுலேயும் கூட வித்தியாசம் இருக்குது இது கீழே இருந்து அது மேலே அப்படினா மதியன் வாசிகளுக்கு வந்த அழிவு அறிந்து கொள்ளுங்கள் மதியன் வாழ்க்கை வாசிகள் அழிவுக்குள்ளானவர்களாக ஆக்கப்பட்டுவிட்டார்கள் கமாபாய் சமூது சமூதுடைய அந்த கூட்டத்தினர் அழிக்கப்பட்டதை போன்று அவர்கள் அழிவுக்குரியவர்களாக ஆனதைப் போன்று இவர்களும் ஆகிவிட்டார்கள் அதே போன்று இவர்களும் ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹாலா சொல்லுவதன் மூலமாக ரெண்டு கூட்டத்தாரும் ஒரே விதமான தண்டனையை கொண்டு பேரிட் சத்தம் கேட்பதின் காரணமாக கேட்டதின் காரணமாக ரெண்டு பேரும் அழிஞ்சிட்டாங்க ரெண்டு கூட்டமும் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றார் ஆக அல்லாஹு தாலா நபிமாருடைய சரித்திரங்களை சொல்லுவதன் மூலமாக மற்ற மனிதர்களுக்கு படிப்பனையாக இதனை விளக்கி காட்டுகின்றான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தண்டனையை பயப்பட வேண்டும் அல்லாஹுடைய கற்றளைகளுக்கு மாறு செய்தால் நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு தண்டனை வரும் இப்போ ரசூல்லாய் சல்லா அலை சொல்லம் அவர்களுடைய வரக்கத்தின் காரணமாக அவர்களுடைய ரஹமத்தின் காரணமாக அல்லாஹு தாலா தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கின்றான் ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தினர் யாரும் அழிக்கப்பட மாட்டார்கள் அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாருமே அழிக்கப்பட்டார்கள் ஒட்டுமொத்தமாக யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களை தவிர அந்த நபியை தவிர மற்ற எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டார்கள் ஒரு மனிதர் கூட அந்த இடத்துல கிடையாது என்ற நிலை ஏற்படும் ஆனால் இப்ப அப்படியே அல்லாஹால சுல்லாய் சல்லா அலை சொல்லி பதக்கத்தின் காரணமாக ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டான் ஆனால் சில சில அழிவுகள் ஏற்படும் சில நேரங்களில் ஏற்படும் அது நிறைய நம்ம பத்திரிகைகளில் பார்க்குறோம் மற்ற செய்திகளில் நம்ம கேட்குறோம் கூட்டம் கூட்டமாக அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது ஒரு விமானம் கவிழ்ந்து விழுந்து விடுகின்றது கீழே அது பேர் இருந்தாங்க இரநூறு பேர் இருந்தாங்க ஐநூறு பேர் இருந்தாங்க இறந்து போயிட்டாங்க எல்லாரும் ஒரு ஆள் கூட மிச்சம் இல்லை என்று கேள்விப்படுகின்றோம் ஒரு கப்பல் கவிழ்ந்து விட்டது அதில் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுகின்றோம் ஒரு பஸ்ஸில் ஐம்பத்தி பேர் பேர் இருந்தாங்க இறந்து போயிட்டாங்க ரெண்டு இந்த நிகழ்ச்சி நடக்காத நாளே கிடையாது இல்லையா தினந்தோறும் நடக்குது லாரியும் வேனும் மோதி கொண்டது வேனில் இருந்து பத்து பேர் அதே இடத்தில் பரிதாபமாக செத்தார்கள் அப்படின்னு போடுவான் எப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ஒரு நாளைக்கு பேப்பரில் அந்த மாதிரி ஆபத்தில் விபத்தில் இறந்தவர்கள் அப்படின்னு கணக்கு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு முந்நூறு பேர் தேருவாங்க அதில் அது அந்த பேப்பர்களுடைய செய்தி அவனுக்கு தெரியாத செய்தி ஏராளமாக இருக்குது ஒரு மூவாயிரம் பேர் செத்து இருந்தாங்கன்னா ஒரு முந்நூறு பேர் கணக்கு வருவாங்க அது மாதிரி இன்னொரு பேப்பரை பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரை செய்திகளை போட்டுருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க போட்டிருப்பாங்க இப்படி அழிக்கப்படுவது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுவது என்பது அந்த அழிவாக ஆகாது அது ஒட்டுமொத்தமான அழிவு இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுகின்றது இதையும் நாம் பார்க்கும்பொழுது நமக்கு கவனம் வர வேண்டும் அல்லாஹாலாவுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றாவிட்டால் அல்லாஹை பயந்து வாழாவிட்டால் இம்மாதிரியான தண்டனை இதுவும் ஒரு தண்டனையாக ஆக்கப்படும் பொதுவாகவே ஒரு விஷயம் மூமினானவருக்கு ஏற்பட்டால் அது ரகமத்தாக மாறும் மூமின அல்லாதவர்க்கு ஏற்பட்டால் அது தண்டனையாக மாறும் சொல்லுகின்றார்களவா திடீர் மரணம் மௌத்துல் ஃபுஜா திடீர் என்று ஒரு மனிதன் இறந்து விடுவது அவர் மூமினாக இருந்தால் அவருக்கு அது லாபம் நன்மையானது அவருக்கு மூமின் அல்லாதவராக இருந்தால் காபிராக இருந்தால் அல்லது பாவி இருந்தால் அது அவருக்கு மிகப்பெரிய தீமையை விளைவிக்க கூடியது ஏனென்றால் மூமின் அல்லாதவர் மௌத்துக்கு தயாராக இருந்திருக்க மாட்டாரு இல்லை தௌபா செஞ்சுருக்க மாட்டார் இஸ்திஃபார் செஞ்சிருக்க மாட்டார் பாவங்களை விட்டு நீங்கி இருக்க மாட்டார் பாவங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பார் திடீர்னு மோத்து வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பாவத்தோடவே அப்படியே மூத்த ஆயிடுவார் அப்போ அதற்குரிய தண்டனை அவருக்கு இருக்கும் ஒரு மூமி மனிதராக இருந்தால் எந்த நேரத்திலும் இஸ்திஃபார் செய்து கொண்டே இருப்பார் தௌபா செய்து கொண்டே இருப்பார் நல்லாமல்களை செய்து கொண்டே இருப்பார் அல்லாவுடன் தொடர்புள்ளவராகவே இருப்பார் திடீர் மோத்து வந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லை எப்பவும் எல்லா நிலையிலும் ஒரே மாதிரி இருக்கிறார் அதனால அவர் இஸ்திகபார் தௌபாவுடனே அல்லா அல்லான்னு சொல்லிட்டு மௌத்தா போயிடுவார் அதனால திடீர் மௌத்திற்கு ஒரே விஷயம் தான் திடீர் என்று மௌத்து வருவது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் ஒருத்தருக்கு நல்லது இன்னொருத்தருக்கு கெட்டது இது போன்ற சூழ்நிலை மனிதர்களுக்கு ஏற்படும் ஆகவே மூமினாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் எல்லா நேரங்களிலும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் மௌத்துக்காக வேண்டி அல்லாவுடைய தண்டனை வரும் என்பதை எதிர்பார்த்து அதாவது அல்லாவுடைய தண்டனை வரக்கூடிய நேரத்தில் அப்படி வந்தால் நாம் ஓமின்களாக மவுத்தாக வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹால இந்த சம்பவங்களின் மூலமாக தெரியப்படுத்துகின்றான் அதற்குரிய தோஃ அல்லா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக